ஹரி ஓம் ஸ்ரீமத் பகவத்கீதை அந்தர்யோகம் இது ஒன்பதாவது அந்தர்யோகம் ஒவ்வொரு மாதமும் நாலாவது ஞாயிற்றுக்கிழமை நடத்துவோம் லாக்டவுனாக இருக்கிறதுனால இன்றைக்கி புதன்கிழமை வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு அது இன்றைக்கி லீவாக இருக்கிறதுனால இன்றைக்கி வச்சோம் நிறைய அன்பர்களுக்கு வர முடியாது இருந்தாலும் நம்ம யூடியூப்பில் போடுறதுனால பார்த்துக்கலாங்கிறதுனால இன்னைக்கு வச்சுருக்கோம் நம்ம இதுக்கு முன்னாடி எட்டு அத்தியாயம் பார்த்து முடிச்சிருக்கோம் சவுண்டு கேட்குதுல்ல முதல் ஆறு அத்தியாயத்தில் முதல்ல ஜீவதத்துவம் பார்த்தோம் ஜீவதத்துவம் ஆத்மானா என்ன அனாத்மானா என்ன அப்படிங்கிற கருத்து விளக்கப்பட்டது பிறகு மனிதனுடைய சுயமுயற்சியின் அவசியம் கட்டாயம் எல்லாரும் முயற்சி பண்ணணும் தன்னுடைய கடமைகளை செய்யணுங்கிறதுக்காக சுயமுயற்சியின் முக்கியத்துவம் பேசப்பட்டது அதன் பிறகு கர்மயோகத்தை பற்றி விரிவாக விளக்கினார் இந்த மூன்று கருத்துக்களும் முதல் ஆறு அத்தியாயத்தில் பிரதானமாக வந்தது ஜீவதத்துவம் சுயமுயற்சி கர்மயோகம் ரெண்டாவது ஆறு அத்தியாயத்தில் ஏழாவது அத்தியாயம் ஆர ஆரம்பிக்கும்போது சில முகவரையெல்லாம் பார்த்தோம் அதில் ஈஸ்வர தத்துவம் அங்கே ஜீவ தத்துவம் இங்கே ஈஸ்வர தத்துவம் அதாவது கடவுளை பற்றிய தத்துவம் கடவுள்னா என்ன அவர் யார் எப்படிப்பட்டவர் ஜீவன்னா என்னன்னு பார்த்தோம் முதல்ல பிறகு கடவுள்னா என்ன அங்கே சுயமுயற்சி பார்த்தோம் இங்கே என்னதான் சுயமுயற்சி இருந்தாலும் கூட ஆண்டவனுடைய அனுகிரகம் கட்டாயம் தேவை என்பதற்காக கடவுளுடைய அனுகிரகத்தை பற்றி சொல்லுகின்றார் இந்த இரண்டாவது ஆறு அத்தியாயத்தில் அங்கு சுயமுயற்சியுடன் கர்ம யோகத்தை செய்ய வேண்டும் தன்னுடைய கடமையை ஈஸ்வரர் அர்ப்பணமாக செய்ய வேண்டும் இங்கு கடவுள் அனுகிரகத்துடன் பக்தி யோகத்தை பண்ண வேண்டும் கடவுள் அனுகிரகம் வேணும்னா பக்தி வேணும் அதனால் இங்கே பக்தி யோகம் முதல் ஆறு அத்தியாயத்தில் கர்மயோகம் இங்கே பக்தி யோகம் அங்கே சுய முயற்சி இங்கே கடவுளின் அனுகிரகம் அங்கே ஜீவ தத்துவம் இங்கே கடவுள் தத்துவம் இப்படி பிரிச்சிருக்கோம் பிறகு மூணாவது ஆறு அத்தியாயம் இருக்கு அதை பார்க்கலாம் பின்னாடி இதில் ஏழாவது அத்தியாயத்தில் கடவுளுடைய சொரூபத்தை அறிமுகப்படுத்தினார் உயிர் தத்துவம் உடல் தத்துவம் உணர்வு தத்துவம் ஜட தத்துவம் பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதினர் இதுதான் கடவுளுடைய உண்மையான சுரூபம் இது தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அறியாமை அந்த அறியாமையினால நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் கடவுளுடைய உண்மையான ஸ்வரூபத்தை அறியாததினால் அந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு துக்கத்தை நீக்குவதற்கு உபாயம் பக்தி அப்படின்னார் பக்திங்கிறத விரிவாக விளக்குனார் அதில் சரணாகதி நிறைய பக்தி எல்லாம் வந்தது பிறகு அந்த பக்தியை ரெண்டாக பிரிச்சார் சகாம பக்தி நிஷ்காம பக்தி அதாவது பயன் கருதி கடவுளை வழிபடுதல் கடவுளுக்காக கடவுளை வழிபடுதல் உலகப் பொருள்களுக்காக கடவுளை வழிபடுதல் சொர்க்கத்துக்காக கடவுளை வழிபடுதல் கடவுளுக்காக கடவுளை வழிபடுதல் உலக சுகத்திற்காகவும் சொர்க்கலோக சுகத்திற்காகவும் வழிபடுவது சகாம பக்தி கடவுளுக்காக கடவுளை வழிபடுவது உண்மையை அறிவதற்காக வழிபடுவது நிஷ்காம பக்தி இப்படி ரெண்டு பக்தியை சொன்னார் பிறகு அந்த பக்தி வந்து கோயிலில் போய் பூஜை பண்ணுறது ஜபம் பண்ணுறது தியானம் பண்ணுறது கடவுளை வழிபடுவது மட்டும் பக்தி அல்ல மூன்று படிகளில் பக்தி இருக்கிறது கர்மயோகம் செய்வதும் பக்தி ஏன்னா எல்லாத்தையும் கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணி செய்கிறோம் கடவுளுடைய பிரசாதமாக ஏற்றுக்கிறோம் அதனால் கர்மயோக பக்தி ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுவும் பக்தி பக்தி இல்லாமல் கர்மயோகம் பண்ண முடியாது பிறகு ஜபம் தியானம் பூஜை வழிபாடு இதுவும் பக்தி இதுக்கு பேர் உபாசனா பக்தின்னு பேர் இது ரெண்டாவது படி அடுத்த ஸ்டேஜ் பிறகு மூணாவது ஸ்டெப் ஞான பக்தி அது இப்போ நம்ம உட்காந்து கேட்டுட்ருக்கீங்களே இதுவும் பக்தி கடவுளுடைய தத்துவத்தை ஆத்ம தத்துவத்தை உண்மை தத்துவத்தை ஒரு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை குரு மூலமாக கேட்பது ஞான இதுவும் பக்தி இல்லாமல் பண்ண முடியாது அந்த உட்காந்து பண்ண முடியாது இது கடைசி பக்தி அப்போ கர்மயோக பக்தி உபாசனா பக்தி ஞான யோக பக்தின்னு சொல்லி பிரித்து ஏழாவது அத்தியாயத்தில் விளக்குனார் இதே கருத்து கிட்டத்தட்ட இப்போ பேச போகிற ஒன்போதாவது அதிகாயத்திலும் வரப்போகுது கொஞ்சம் வித்தியாசமாக வரப்போகுது அவ்வளோதான் எட்டாவது அத்தியாயம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அதில் என்ன சொன்னார்ன்னு சொன்னால் மற்ற அத்தியாயத்தை விட இங்கே வித்தியாசமான கருத்து சொல்லப்பட்டது எட்டாவது அத்தியாயத்தில் எல்லா அத்தியாயங்களையும் கீதையில் பார்த்தீங்கன்னா ஜீவன் முக்தி விதேக முக்தின்னு சொல்வார் அதாவது இந்த உலகத்தில் வாழும் பொழுதே துக்கமில்லாமல் ஆனந்தமாக வாழ்வது எப்படி அது ஜீவன் முக்தி இறந்த பிறகு பிறவா நிலையை அடைவது விதேக முக்தி இதுதான் பெரும்பாலும் எல்லா அத்தியாயங்களையும் வரும் இந்த எட்டாவது அத்தியாயத்தில் மட்டும் வித்தியாசமாக கிரமமுக்தின்னு ஒன்று சொன்னார் கிரமமுக்தினா என்னென்னா நல்ல கடவுளை வழிபடுறான் அதாவது நிஷ்காமமாக வழிபடுறான் கடவுளுக்காக கடவுளை வழிபடுறான் கடவுளுக்காக கடவுளை தியானம் பண்ணுறான் பண்ணுனாலும் கூட ஞான யோகத்துக்கு வரலை அவன் ஞான யோகத்து பக்கமே வரலை அதை பற்றி அவன் சிந்தனையே கிடையாது அவன் வந்து அடையிற லோகம் பிரம்மலோகம் அவன் சொர்க்கத்துக்கும் போக மாட்டான் இங்கேயும் பிறக்க மாட்டான் அவன் பிரம்மலோகம் போய் அங்கே பிரம்மாட்ட உபதேசம் பெற்று அங்கேருந்து முக்தி அடைஞ்சிடுவான் மற்ற சாதாரண மனிதர்கள் கடவுளை வழிபடுவாங்க கர்மின்னு பேர் அதாவது உலக சுகங்களுக்காக வழிபடுறவங்க புண்ணிய கர்மங்கள் செய்பவர்கள் தர்மப்படி வாழ்பவர்கள் சொர்க்கலோகம் போன்ற லோகங்களுக்கு செல்கிறார்கள் இரண்டு விதமான சாதகர்கள் ஒன்று ஞான யோகத்துக்கு வரமான கடவுளுக்காக கடவுளை வழிபடுறவர் இன்னொருத்தர் உலக சுகங்களுக்காக கடவுளை வழிபடுறவர் தர்மப்படி வாழ்றவர் இந்த தர்மப்படி உலக சுகங்களுக்காக வழிபடுறவங்களுக்கு கர்மின்னு பேர் அவர் அடையிற இது வந்து இந்த உலகத்திலே நிறைய புண்ணியத்தினால நிறைய சோகங்கள் கிடைக்கும் நல்ல பிறவிகள் கிடைக்கும் இல்லாட்டி கந்தர்வ லோகம் தேவலோகம் பித்ருலோகம் உயர்ந்த லோகங்களை அடைஞ்சு அங்கே புண்ணியமெல்லாம் தீர்ந்தப்புறம் திருப்பி வந்துடுவார் இன்னொருத்தர் கடவுளுக்காக கடவுளை வழிபடுறாரு ஞான யோகத்துக்கு மட்டும் வரல அவருக்கு தத்துவமெல்லாம் தேவையில்லை அவர் உபாசனை தியானமெல்லாம் பிராணாயமெல்லாம் பண்ணி முறையாக எப்போ பார்த்தாலும் கடவுள் சிந்தனை இருக்கார் அவர் என்ன பண்ணுவார்னா இறந்த பிறகு பிரம்மலோகத்துக்கு போகிறார் அங்கே போய் அங்கே இங்கே கேட்குற உபதேசத்தை அங்கே பிரம்மாட்ட கேட்டு இந்த பிரளய காலத்தில் பிரம்மாவோடு சேர்ந்து முக்தி அடைஞ்சிருவார்னு சொல்கிறாங்க இதைத்தான் எட்டாவது அத்தியாயத்தில் பேசினார் இதில் அந்த கருமி தேவலோகம் போகிறவங்க கிருஷ்ணகதி வழியாக போவாங்க இவர் சுக்லகதியை வழியாக போவார்லாம் சொல்லி அந்த கதியெல்லாம் பிரித்து எட்டாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் அது மற்ற அத்தியாயங்களை விட கொஞ்சம் வித்தியாசமான அத்தியாயமாக இருந்துச்சு இப்ப இது ஒன்பதாவது அத்தியாயம் ராஜவித்யா ராஜகுக்கிய யோகம் இங்க என்னன்னு சொன்னா ஏழாவது அத்தியாயத்தில் கிட்டத்தட்ட சொன்ன கருத்தம் வருது அங்கேயும் கடவுள் ஸ்வரூபம் சொன்னார் இங்கேயும் கடவுளுடைய ஸ்வரூபம் ஈஸ்வருடைய ஸ்வரூபத்தை சொல்றார் அங்கேயும் மோக்ஷாதனம் அதாவது துயரத்தில் இருந்து விடுபட இந்த சம்சார கடலில் விடுபட பிறப்பு இறப்பு துன்பத்திலிருந்து விடுபட வழி பக்தி அப்படின்னார் இங்கேயும் அதே பக்தி சாதனத்தை சொல்றார் மோக்ஷாதனம் பக்தி இங்கேயும் இரண்டு விதமான பக்தியை சொல்றார் அங்கேயும் சொன்னார் பக்தியின் சிறப்பை பற்றியும் சொல்றார் இந்த ஒன்பதாவது அத்தியாயத்தில் ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் அது எப்படின்னு பார்க்கலாம் இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு ராஜ வித்தியா ராஜ குக்கிய யோகம் ராஜான்னா என்ன உயர்ந்ததுன்னு அர்த்தம் மதிப்பிற்குரியன்னு அர்த்தம் மேலானதுன்னு அர்த்தம் ஒரு நாட்டிலேயே வந்து ஒருத்தர் வந்து யார் ரொம்ப பெரியாள் இந்த நாட்டு ஆள்ற ராஜா தான் மந்திரி இந்திரி எல்லாத்தையும் விட பெரியவர் யார் ராஜா காட்டுக்கு ராஜா யாரு சிங்கம் ஏன்னா சி மிருகங்கள்லேயே உயர்ந்தது சிங்கம் அதனால் காட்டுக்கு ராஜாங்கிறோம் எது உயர்ந்தது ராஜான்னு சொல்லுவோம் ராஜா வித்தியா வித்தியான்னு அறிவுன்னு அர்த்தம் இருக்கிறதுலையே பெரிய அறிவு உயர்ந்த அறிவு மேலான அறிவுன்னு பேர் இந்த ராஜவித்யான்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இருக்கிற அறிவு அறிவுலையே அதுதான் உயர்ந்த அறிவு அதுதான் பெரிய அறிவு அதுக்கு மேலே ஒரு அறிவு கிடையாது ஒரு நாட்டில் ராஜாவுக்கு மேலே ஒரு ஆள் கிடையாது அதுக்கு மேலே தான் சொல்லணும் அது மாதிரி இந்த அறிவுக்கு மேலே வேறு அறிவு இல்லை அதனால் ராஜவித்தியா பிறகு ராஜகுக்கியம் இந்த அறிவு எப்படி இருக்காம்னா ராஜ குகியமாக குகியம்னா என்னென்னா ரகசியம்னு பேர் இரகசியம் எத்தனையோ ரகசியம் இருக்குது இது இராஜ ரகசியம் உயர்ந்த இரகசியம் மேலான இரகசியமான அந்த அறிவு அப்போ இதனுடைய அர்த்தம் என்னென்னா மேலான இரகசியமான உயர்ந்த இரகசியமான உயர்ந்த அறிவு அதை பற்றிய தலைப்பு இல்லைன்னா இந்த ரகசியமான இந்த உயர்ந்த அறிவை அடைவதால் ஏற்படக்கூடிய உயர்வு நாம் அதனால் முன்னேறதை பற்றி சொல்லுதிங்க இந்த அறிவை பெறுவதனால் யோகம்னா முன்னேறுறதுன்னு அர்த்தம் தலைப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது இங்கே ராஜவித்தியா இராஜ குக்கியம் பெரிய இரகசியம் உயர்ந்த இரகசியமான உயர்ந்த அறிவை பற்றி சொல்லுகின்ற அத்தியாயம் இது இந்த தலைப்பு இதை பற்றியே இந்த ராஜவித்யா இராஜ குஹியத்தை பற்றி எடுத்த ஆரம்பத்திலே ஒரு மூணு ஸ்லோகத்தில் இவரே விளக்கிறார் அங்கே அதனுடைய விளக்கத்தை விரிவாக நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த ஞானத்தை இந்த ராஜவி குக்கியமான ராஜ வித்யாவை அடைபவன் ஞானி இவன் யாருன்னா அந்த எட்டாவது அத்தியாயத்தில் சொன்னார் பாருங்கள் உபாசகன் சொல்லி பிரம்மலோகம் போகிறான் சொன்னார் பார்த்தீங்களா நல்ல தியானமெல்லாம் பண்ணி மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு நல்ல ஜபம் எல்லாம் கோடிக்கணக்கில் பண்ணி சாகரம் பொழுது கடவுளவே நினச்சிக்கிட்டு இறந்து பிரம்மலோகம் போகிறான் பாருங்கள் அவனை விட இந்த அறிவை இங்கேயே பெறாமல் பாருங்கள் அவன் தான் இந்த அறிவை இங்கே பெறான் பாருங்க பிரம்மலோகம் போறவனை விட இந்த ஞானத்தை இங்கே அடைபவனே உயர்ந்தவன் அப்படின்னு சொல்றார் அது எப்படின்னு சொன்னா இன்னொருத்த அங்கே என்ன சொன்னார் சொர்க்கலோகம் போறவனை விட பிரம்மலோகம் உயர்ந்தவன் கருமியை விட உபாசகன் இங்கே என்ன சொல்றாருன்னா அவனை விட இவன் உயர்ந்தவன் காரணம் என்னன்னு சொன்னா அவன் புண்ணியம் முடிஞ்சவனை என்ன பண்ணுவான் திரும்பி வந்துடுவான் இந்த சாதாரணமாக இருக்கவன் பிரம்மலோகம் போகிறவன் என்ன பண்ணுவான் அங்கே போய் பிரம்மாவோட ரொம்ப வருஷம் இருந்து அதுக்கு பிறந்தே மோக்ஷம் கிடைக்கும் ஆனால் இங்கே ஞானத்தை அடைகிறவன் இங்கேயே இப்பயே இப்பயே பிமேட்டும் பிறக்க மாட்டான் அதனால் என்ன சொல்கிறார் பிரம்மலோகம் போகிற உபாசகனை விட இவன் உயர்ந்தவன் இன்னொரு விஷயம் இருக்குது எப்படின்னா அவன் உபாசகன் ஞானமாக இருக்கத்தையே போகல இவன் ஞானத்தை அடைஞ்சு ஞான நிஷ்டை ஆகிட்டான் அவன் அங்கே போய்ட்டான் முக்தி அடைகிறான் இவன் இங்கேயே முக்தி அடைஞ்சிட்றான் அந்த உபாசகன் என்ன பண்ணணும்னா வாழ்நாள் புறம் தியானம் பண்ணணும் டெய்லி எப்போ பார்த்தாலும் கடவுள் சிந்தனை ஜாபம் தியானம் பண்ணி இறக்குறது வரைக்கும் பண்ணணும் தியானத்தை தியானத்தை கைவிடவே கூடாது இந்த ஞானத்தை அடைஞ்சவனுக்கு அப்படி தியானம் பண்ண அவசியம் இல்லை ஞான நிஷ்டை வரைக்கும் பண்ணினா போதும் அதுக்கு பிறகு பண்ணலாம் பண்ணாமலும் விடலாம் அவன் அப்படி இல்லை இறக்குறது வரைக்கும் பண்ணித்தான் ஆகணும் பிறகு இவன் வந்து மரண காலத்தில் அந்த பிரம்மலோகம் போகிறவே அந்த கடவுள் சிந்தனையோடய சாக இறக்கணும் அப்போத்தான் வந்து அவன் அங்கே போவான் ஒரு ஐசி வார்டில் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் போனால் போகமாட்டார் ஒரு ஐசி வார்டில் இருக்கார் அப்போ மரணம் வந்துடுச்சுன்னா அவருக்கு வந்து அங்கே பிரம்மலோகம் போக முடியாது பிறகு அதுக்கு தகுந்த பலந்தே இறக்கும் கடைசி வரைக்கும் தியானத்தில் உட்காந்து தியானத்துலேயே உயிரை விடணும் அவர் கடவுளை நினச்சிக்கிட்டே உயிரை விடணும் அவர் ஐசியில் இருந்தாலும் சரி எப்படி இறந்தாலும் சரி எங்கே போய் இறந்தாலும் சரி அமாவாயசில் இருந்தாலும் சரி பௌரணனில் இருந்தாலும் சரி காசியில் இறந்தாலும் சரி சண்டாளன் வீட்டில் இறந்தாலும் சரி எங்கே இறந்தாலும் இவருக்கு இங்கே மோக்ஷமாக ஞானிக்கு அதனால் என்ன சொல்கிறான்னு அவனுக்கு வந்து அந்த தியானம் பண்ணுறவனுக்கு உள்ள தூய்மை வரும் பிரம்ம முக்தி கிடைக்கும் பிரம்மலோகம் போய் இவனுக்கு என்னென்னா சித்த சுத்தி பெற்று கர்மயோகம் பண்ணி சித்த சுத்தி பெற்று உபாசனை செஞ்சு ஞான யோகத்துக்கு வந்துட்டான்னா இங்கேயே மோட்சத்தை அடைஞ்சிருவான் அதனால் என்ன சொல்கிறாருன்னா எட்டாவது அத்தியாயத்தை கேட்டுட்டு நானும் கஷ்டப்பட்டு ஜபாந்தியானம்லாம் பண்ணி பிரம்மலோகம் போகிறேன்னு முயற்சி பண்ணாமல் அதுக்கு ஓட்டு போடாமல் ஞான யோகத்துக்கு ஓட்டு போட்டு ஒன்போதாவது அத்தியாயத்துக்கு வாங்கங்கிறார் எட்டாவது அத்தியாயத்தில் நின்றாதீங்க ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வாழ்க்கை பூரம் தியானம் பண்ணிக்கிட்டு பிராணாயாம பயிற்சியெல்லாம் பண்ணி அப்படியே உயிரை விடணும் இது அப்படி இல்லை ஞானம் அடைஞ்சாச்சா எப்படி இருந்தாலும் மோட்சம் எது ஈசி இதானே ஈசி அதனால் கஷ்டப்பட்டு அதுக்கு ஓட்டு போடாதீங்க கஷ்டமில்லாமல் இதுக்கு ஓட்டு போட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி பகவான் ரொம்ப அத்தியாயத்துக்கு கூப்பிட்றார் இங்கே என்ன சொல்கிறாருன்னு முதல்ல கடவுள் தத்துவம் ஈஸ்வரஸ்வரூபம் அந்த கடவுளினுடைய சொரூபமே ராஜவித்யா ராஜகுக்கியம் அதனுடைய பெருமையை சொல்கிறார் அதுதான் ராஜ குக்கியமான ராஜவித்யா அதை முதல்ல விளக்குறார் பிறகு இந்த அறிவை அடைவதற்கு பல தகுதி இருக்குது இங்கே முக்கியமான ஒரு இரண்டு தகுதியை இங்கே சொல்கிறார் பிறகுதான் கடவுள்னா என்ன ஈஸ்வர்னா என்னன்னு இங்கே ஒரு ஆங்கிளில் ஒரு தத்துவத்தை சொல்கிறார் அங்கே பராப்பிரகிருதி அபராப்ரகிருதின்னு அது ஏன் இல்லை ஒரு வேற ஒரு கோணத்தில் இங்கே சொல்கிறார் பிறகு கடவுளுக்கும் இந்த உலகத்திற்கும் உள்ள சம்பந்தம் என்னென்னு சொல்கிறாரு கடவுளுடைய செயல்பாடுகள் என்னன்னு சொல்கிறார் இந்த கடவுளை பற்றிய தத்துவத்தில் ஐந்து விஷயங்கள் வருகிறது ஒன்று அந்த கடவுள் தத்துவத்தை பற்றிய அறிவின் பெருமை அந்த அறிவை அடைய தகுதி அந்த கடவுளின் உண்மை சுரூபம் அந்த கடவுளுக்கும் உலகத்திற்கும் உள்ள சம்பந்தம் அவருடைய செயல்கள்னு சொல்லி ஒரு ஐந்து பகுதியாக பிரித்து இங்கே கடவுளுடைய தத்துவத்தை சொல்கிறார் இராஜவித்யா இராஜகுக்கியம் குக்கியம்னா ரகசியம்னு பார்த்தோம் ரகசியம்னு சொன்னாலே உயர்வானத்தை ரகசியம்னு சொல்லுவோம் உயர்வு ரகசியம்லாம் சொல்ல மாட்டான் ரொம்ப ரகசியம் பாதுகாக்கிற எதை பாதுகாப்போம் நம்ம முடியாது அது மட்டும் கொஞ்சம் எளிதானதாக இருக்காது கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்காது ரகசியமே வச்சு பாதுகாப்போம் பிறகு ரகசியமானதை கவனமாக கையாள்வோம் கண்டா எல்லாரையும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம் தகுதி உடையக்குத்தான் சொல்லுவான் தகுதி இல்லாதவர்களுக்கு சொல்ல மாட்டான் அதனால் அந்த ரகசியம்னால் என்ன அர்த்தம்னா உயர்ந்தது மேலானதுன்னு அர்த்தம் இப்போ தங்கம் இருக்குது வீட்டில் வைரம் இருக்குது அது அப்படியே பெட்டில் போட்டு போவோமா என்ன ஒன்றுவான் உயர்ந்ததாக இருந்தால் பீரோலில் வச்சு அதில் ஒரு லாக்கருக்கெல்லாம் வச்சுருப்பான் அதில் ஒரு ரகசிய லாக்கர்லாம் இருக்கும் அங்கே வச்சு பூட்டுவான் அதில் வச்சுருப்பான் அந்த பீரோல் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லுவான் இது யாருக்கும் தெரியாதுன்னு அவனுக்கு தெரியும்ல அப்புறம் அவன் சொல்லி கொடுத்துட்டான மாட்டான் அவனுக்கு தெரியும் அந்த ரகசியம் செஞ்சவனுக்கு தெரியுமா தெரியாதா பாருங்கள் பீரோலேயே பாருங்கள் சாதாரண புடவைலாம் கண்ட வாக்கில் கிடக்குங்க பட்டு புடவையாக இருந்தால் அது தனியாக அப்படியே ஏன்னா உயர்ந்ததில்ல உயர்ந்த ரகசியமாக பாதுகாப்போம் ரகசியம்னாலே உயர்ந்ததுன்னு அர்த்தம் இந்த பார்த்தீங்கன்னா இருபதனாயிரம் ரூபா ஐம்பதினாயிரம் ரூபாய்க்கு புடவையெல்லாம் பட்டு புடவை வாங்குவாங்க யாரும் பெண்கள்லாம் கோச்சிக்கிறவன நீங்கள் இப்போ லிஸ்ட் எடுத்து வீரில் பூட்டியே இருக்க ரகசியமாக வருஷத்துக்கு ஒரு இடவை கட்டுறது அபூர்வமாக இருக்கும் அந்த புடவையே வருஷத்துக்கு ஒரு இடவு கட்டுறது தான் இருக்கும் ஆனால் ஐம்பதனாயிரம் ரூபா இருக்கும் அந்த புடவை ஒரு மொத்தத்துக்கு லைஃப்பில் நாலு தடவை கட்டியிருப்பாங்க சும்மா ஆனால் பூட்டி அப்படியே பாதை ஏன்னா உயர்ந்தது அதில் வெள்ளி சர்க்கையெல்லாம் போட்டிருக்கோம் மற்றவ ரகசியம் பாதுகாப்பால் பாதுகாக்க எது உயர்ந்ததோ அதுதான் ரகசியமாக இருக்கும் பிறகு சாதாரணமாக ஒருத்தர்கிட்ட போய் என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லுங்கள் கவனமாக கேட்க மாட்டான் ஒரு ரகசியம் சொல்லிடுறேன் யார்கிட்டையும் சொல்லாது அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணுவான் சொல்லு சொல்லு ரொம்ப கேட்பான் ஒரு பாட்டு கூட இருக்குது உனக்கும் மட்டும் உனக்கும் மட்டும் ஒரு ரகசியம் சொல்வேன் ஒரு பாட்டு கூட இருக்குது அதாவது ஒருத்தர் வந்து கிராமத்தில் சில ஒரு ஏதோ பார்த்தான் ஒரு விஷயத்தை இந்த ஊர்வரம் பறக்கணும்னு நினச்சாரான் ஒருத்தர் இந்த இந்த விஷயம் ஊர்வரம் எப்படியா சீக்கிரம் பறப்பி ஆனம்னாரான் கூப்பிடு அவன் ரகசியம்னு சொல்லி அவன் காதில் சொல்லிடு அவன் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் இது ரகசியம் யார்ட்டையும் சொல்லாதுன்னு எல்லாத்தையும் சொல்லிடுவான் பார்த்துருக்கீங்களா அப்படியெல்லாம் ஆள் இருக்கு ஊரில் நீங்கள் அவன் கிட்ட போய் இது ரகசியம் யார்ட்டையும் சொல்லாதேன்னு மட்டும் சொல்லுங்கள் அடிச்சுருவான் ஊர் ஊரை அவங்க பாரு உனக்கு மட்டும் சொல்கிறேன் யாருக்கும் சொல்லாதுன்னு இப்படி எல்லாத்தையும் சொல்லிடுவான் இருக்கா இல்லையா தகுதி இல்லாட்ட சொல்லக்கூடாது அதுதான் ரகசியம் இப்படி ஆள்கிட்ட சொன்னால் என்ன ஆகும் எல்லாட்டையும் போயிடும் அது ஒரு விஷயம் இருக்குது பிறகு இதை எளிதில் அடைய முடியாது ஒரு அறிவை பெறணும்னா பணத்தை கொடுத்து வாங்கலாம் சில நேரங்களில் ஏன்னா காலேஜிலலாம் ஷீட்டு வாங்குகிறோமே பிற அறிவை கொடுத்து அறிவை வாங்கலாம் இன்னொன்று சேவைனால் வாங்கலாம் இந்த அறிவெல்லாம் சேவையினால் வாங்குகிற அறிவுங்கிறாங்க குருக்கிட்ட போய் சிஷியர்கள் சேவை பண்ணி பண்ணுறாங்கல்ல நாங்கள்லாம் எங்கே சாமி போய் சேவை பண்ணுறோம் எங்களுக்கெல்லாம் கிடைக்காதா எங்கேயாவது ஒரு இடத்துக்கு சமுதாய சேவையும் சேவை தான் ஏதோ ஒரு சேவை பண்ணால் இந்த அறிவு கிடைக்கும் சித்த சுத்தி கிடைக்கும் அதனாலே இது கிடைக்கும் அப்படிங்கிறார் பிறகு கவனமாக கையாளணுங்கிறதுனால ரகசியம்னு சொல்லியிருக்கு வேத வேதாந்தத்தில் சொல் தர்மம் அதர்மத்தை கடந்ததுன்னுட்டு தர்மமும் இல்லை அதர்மம் இல்லைன்னு அதர்மம் செய்கிறேன் அப்படின்பான் அதனால் பார்த்தா கவனமாக கையாளணுங்கிறார் இந்த ரகசியத்தை நீங்கள் வந்து ஒரு லட்சம் பேரு கூட சொல்லுங்கள் அது ரகசியமாக இருக்கும் இப்போ கீதை புஸ்தகம் இருக்குது புஸ்தகம் இருக்கா இல்லையா எல்லார்கிட்டையும் இருக்குது வேதாந்தம் எல்லார்ட்டையும் இருக்கா இல்லையா சரி நம்மளே சொல்கிறோம் பாடம் சொல்கிறோம் கேட்குமா புரியுது எத்தனை பேருக்கு புரியுது சொன்னாலும் புரியலையே ரகசியமாக தான் இருக்குது ஒரு லட்சம் பேருக்கு தகுதி இல்லாதவங்களுக்கு சொன்னாலும் ரகசிய மாற்றே இருக்குமா அதனால ராஜா ரகசியமாக இந்த அறிவு வந்து ஏன் ரகசியம் சொல்லப்பட்டிருக்குன்னா எல்லாம் வேத புஸ்தம் என்ன சொல்லியிருக்கு இந்த ஞானம் வந்தால் துயரமெல்லாம் போயிடும் எல்லாரும் துயரத்தை நீக்கத்தை முயற்சி பண்ணுறோம் வந்து கேட்டு துயரத்தை நீக்கிட்டு போயிடலாம்ல யார் வர்றா யாரு கேட்டால் யாருக்கு புரியுது யாருக்கு துயரம் போகுது ரொம்ப அபூர்வம் சொன்னாலும் புரிகிறது இல்லை அதனால் இது எப்பொழுது ரகசியம் சொல்லி புரிஞ்சிச்சுன்னு வச்சுங்கிறது ரகசியம் கிடையாது அதனால் என்னன்னு சொன்னால் இது வந்து வேதாந்தது தகுதி இல்லாதவர்களுக்கு சொல்லக்கூடாது எப்பொழுதுமே நிறையா பேருக்கு சொன்னால் கூட தகுதி இல்லாட்டி ரகசியமாக தான் இருக்கும் அப்படிங்கிறார் ஆகவே இதற்கு இராஜகுஹ்யம்னு பேர் இருக்க ரகசியத்திலே பெரிய இரகசியம் புஸ்தக வடிவில் இந்த கிடக்கு லட்சக்கணக்கில் கிடக்கு லட்சக்கணக்கில் உபன்யாசம் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் யார் வர்றா யார் புரிஞ்சுக்கிறா அதனால் இரகசியமாவே இருக்குது அதனால் இது ராஜவித்யாம் ராஜவித்தியான்னா அறிவு இந்த அறிவு அழியாதது நீங்கள் உலகத்தில் எந்த ஒரு அறிவு அடைங்க அது மாற்றத்திற்கு உட்பட்டது மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ ஒருத்தன் வந்து ஒருத்தன் கூட பழகிறீங்க ஒரு ஆள் கேட்குறார் அவன் எப்படின்னு கேட்குறாரு தங்கமான மனுஷன் உத்தமானவன் ரொம்ப பண்புள்ளவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அவனை பற்றி அறிவு உங்களுக்கு கிடச்சாச்சு புரிஞ்சா அவன் எங்கேயோ போகிறான் வேறு கேட்டால் உங்களோட சேர்ந்துடுறான் பஞ்சமாக பாதகனாக மாறி போயிடறான் இப்போ அவனை கேட்டால் நீங்கள் முதல்ல அவன் அவனை பற்றி அறிவு இருந்துச்சுல அந்த அறிவிப்பை உண்மையாக பொய்யா பொய்யா போச்சு அந்த அறிவிப்போ இல்லை மாறிடுச்சு இப்படி நீ உலகத்தில் எதை பற்றி ஒரு அறிவை பெற்றாலும் அது மாற்றத்திற்கு உட்பட்டது கார் வாங்குவாங்க எல்லாம் நாங்கள் போய் சர்ச் பண்ணி இன்னொரு எஸ்டிமேட்டு ஒரு பாஞ்சு லட்ச ரூபாயில் ஒரு கார் வாங்கலாம் அந்த பதினஞ்சு லட்ச ரூபாவில் எதுக்குறதுல பெஸ்ட்டு எது அப்படின்னு அப்படியே செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணி அந்த காரை ஆ இப்போ இந்த இந்த கார் தான் இருக்கிறது பெஸ்ட்டுங்கிற அறிவு வந்தாச்சு வாங்கியாச்சு நாலு வருஷம் கழித்து புதுசாக ஒருத்தன் இருக்க ஒரு கார் உருவாக்கியிருப்போம் அதே ரேட்டில் அதை விட நிறையா ஸ்பெஷிலிட்டியோட இப்போ இது பெஸ்ட்டு காருங்கிற அறிவு என்னாச்சு போச்சு இதை விட பெஸ்ட்டு அதுதான்ப்பா பெஸ்ட்டுன்றான் இதே விலையில் அந்த கார் தான் பெஸ்ட்டுருவான் இருக்கா இல்லையா எந்த அறிவை எடுத்துக்கோங்க அது மாற்றத்திற்கு உட்பட்டது கடவுளை பற்றிய அறிவு ஆத்மாவை பற்றிய அறிவு மட்டும் மாறாதது அதனால் இது ராஜவித்தியா அப்படிங்கிறார் இது எப்பயுமே மாறாது இருக்கிறதுலே பெஸ்ட்டுங்கிறார் பிறகு எந்த அறிவும் நீக்க முடியும் இது எதனாலும் நீக்க முடியாது இந்த அறிவை ஒரு அறிவு வந்துச்சுன்னா இன்னொரு அறிவு வந்து நீக்கிறது இப்பயும் இந்த காரை பற்றி அறிவை நீக்கிறது அதாவது ஒருத்தன் நல்லவேன் அப்படின்னு சொல்கிறான் அது சொல்லுவோம் கே இந்த கதையில் எல்லோரும் சொல்லுவாங்க ஒருத்தன் வந்து ஒரு ஊர் தலைவர் இருந்தாரான் அவர் பெரியர் அப்படி மாதிரி இருக்கார் ஒரு மூட அரிசி கொடுத்துட்டு ஒரு மூட்டை நெல் வாங்கிட்டு போகணும் கண்டிஷன் ஒரு மூட அரிசிக்கு ரெண்டு மூட நெல் கொடுத்தா தானே கரெக்டு அப்போ தானே ஒரு மூட அரிசி வரும் இப்படி அநியாயம் பண்ணுறான் எப்படி அநியாயம் பண்ணுறான் ஒரு மூட அரிசியை வாங்கிட்டு ஒரு மூட நெல் கொடுக்குறான் அப்படின்னு ரொம்ப மோசம் காரண்ட்டு இறந்து போயிட்டான் மகன் வந்தான் ஒரு முடை அரிசி வாங்கிட்டு ஒரு முடை தவிடு கொடுத்தானா உம்மி கொடுத்தானா என்னாச்சு திருப்பி உத்தமன் போயிட்டான் இப்போ யாரும் என்னாச்சு அது உத்தமே போயிட்டான் அப்படின்னாக்கலாம் அப்போ என்ன ஆகி போச்சு இது இந்த அறிவு மாறி போச்சு கனவுல ஒருத்தன் வந்து உண்மையே சொல்லிக்கிட்டுருக்கான் அவன் நல்லவன் அவனை ஒருத்தனை போய் சொல்கிறான் கோடீஸ்வரன் பணக்காரன் எல்லாம் சொல்லிக்கிட்டு இன்னொருத்தன் கனவு பொய்யே சொல்லிக்கிட்டு கனவு வாங்கும்போது ஒருத்தன் வந்து உண்மையே பேசிக்கிட்டு ஒருத்தன் பொய்யே சொல்லிக்கிட்டுருக்கான் வெளிச்சு பார்த்தா கனவுல சார் உண்மையும் பொய் பொய்யும் பொய் ரெண்டும் ரெண்டுமே நீக்கிடுவான் அது ரெண்டுமே உண்மையிலே நீக்கிடுவான் இந்த அறிவு எதனாலும் யாராலும் எப்பொழுதும் நீக்க முடியாத ஒரு அறிவு அதனால் இதுக்கு பேர் ராஜவித்யா அப்படிங்கிறார் பிறகு இந்த அறிவு தான் மனிதனுடைய குறையை முழுமையாக நீக்கும் வேறு எந்த அறிவு நீக்காதான் இந்த அறிவு தான் முழுமையாக நீக்குமா இந்த பொதுவாக கர்வம் பொறாமையெல்லாம் இருக்குது பொறாம குறைஞ்சாத்தான் இந்த விஷயத்துக்குள்ளே வர முடியும் முழுமையாக ஹண்ட்ரட் பெர்சன்ட் பொறாமல் இந்த ஞானம் வந்தால் போயிடும் நீங்கள் ஒருத்தன் படிக்கிறான் ஐஏஎஸ் படிக்கிறான் படித்தோன்னு என்னது நான் கலெக்டர் நான் படித்திருக்கேன் அப்படின்னு ஒரு கர்வம் வரும் ஒரு ஐபிஎஸ் படிச்சு கர்வம் வரும் இந்த ஞானம் பணிவை கொடுக்கும் வித்யா ததாதி வினயம்ங்கிறார் இந்த அறிவு கர்வத்தை கொடுக்காது பணிவை கொடுக்கும் அப்படிங்கிறார் மற்ற அறிவுடையெல்லாம் சைடு எஃபெக்ட் இருக்குது அதனால் இது ராஜ வித்யா பிறகு நம்மளை பக்குவப்படு தூய்மைப்படுத்துகிறதுல ரொம்ப ஹையஸ்ட்டு தூய்மைப்படுத்துறது இந்த அறிவு தானா இந்த ஞானம் தானா உடலை தூய்மைப்படுத்த அந்த ட்ரெஸ்ஸை தூய்மைப்படுத்துகிறதுக்கு ரூம்பப்பை தூய்மைப்படுத்துகிற நிறைய சாதனங்கள் இருக்குது பவுடரு அது இது சோப்பு எல்லாம் ஆயிலெலாம் இருக்குது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு எந்த பொருளும் கிடையாது ஆனால் கடவுள் வழிபாடு பூஜை சபமெல்லாம் என்ன பண்ணுமா மனசில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்குமா இந்த ஞானம் என்ன பண்ணுமா அந்த அழுக்கை நீக்கினாலும் கூட தபமெல்லாம் பண்ணும்போது மனசில் இருக்கு கொஞ்சம் நீங்கும் ஆனால் ஒரு அழுக்கு மட்டும் போகாது அகங்காரம் நான் நான்கிற ஒரு உதிரிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் நான் அந்த உடலை நான் நினைக்கிறது அது ஒரு அழுக்கம் இந்த மனசை நான் நினைக்கிறது இப்போ முனிவர்கள்லாம் காட்டில் தவம் பண்ணுறாங்க தவம் பண்ணி வந்தப்பறம் என்ன பண்ணுறாங்க அவங்கள மாதிரி கர்வம் எதுவும் இல்லை நான் கொக்கன் தான் நினைத்தாய் குண்கணை நான் ஒரு பெரிய தபஸ்னு ஒரு கர்வம் வருதில்லை அகங்காரம் போகல என்ன தபஸ் பண்ணாலும் அகங்காரம் போகல இந்த ஞானம் இந்த ராஜவித்யா இந்த தத்துவம் அகங்காரத்தை அளிக்கும் நான் உடல் அல்ல நான் மனமல்ல என்ற புத்தி வருவதால் மிக மிக தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு அறிவு இந்த அறிவு தான் உடலையும் உள்ளத்தையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தூய்மைப்படுத்த முடியாது இந்த ஞானம் என்ன பண்ணும் உடல் நான் அல்ல உள்ளம் நான் அல்ல சொல்லி தூக்கி போட்டு போயிடும் நான்கிற எண்ணத்தையே பொசிக்கிறாங்க அதனால் என்னென்னா தூய்மைப்படுத்துவதில் உயர்ந்ததுங்கிறார் இதெல்லாம் சுருக்கமாக சொல்லிக்கிட்டே வர்றார் பாபமும் நம்மளுக்கு பாபம் வேதாந்தபடி புண்ணியமும் பாவம் ஏன்னு சொன்னால் புண்ணியம் என்ன பண்ணோம்னா புண்ணியம் பாவத்தை குறைக்கும் இல்லாட்டி பாவத்தை நீக்கும் பிற புண்ணியம் என்ன பண்ணால் சொர்க்கத்தை கொண்டு போயிடும் இல்லாட்டி இந்த புண்ணியத்தை அனுபவிக்கிற வேறு ஒரு பிறவியை பிறக்க வச்சிரும் அப்போ திருப்பி பிறக்கணும் பிற பாவம் பண்ணணும் பிற புண்ணியம்னு பிறவை சுற்றிக்கிட்டே தான் இருப்பான் இந்த புண்ணியத்தையும் நீக்குவது இந்த அறிவு புண்ணியத்தை போய் நீக்கலாமா புண்ணியம் இருந்தால் நல்லதானே நினைப்பீங்க புண்ணியம் வந்து தங்க விலங்கு பாபம் இரும்பு விலங்கு ரெண்டு விலங்கு தான் அதுக்காக புண்ணியம் செய்யாமல் புண்ணியம் செஞ்சாதே ஞானம் வரும் புண்ணிய பலனை நீக்கிவிடும் அதனால் இதை தூய்மைப்படுத்துவதில் உயர்ந்தது அப்படிங்கிறார் இந்த பலன் உடனே கிடைக்கும் மற்ற பலன் உடனே கிடைக்கும் ஜபம் பண்ணாலும் பூஜை பண்ணாலும் கோமம் பண்ணுறோம் ஒரு பரிகாரத்துக்கு அந்த கோமத்துக்கு பலன் எப்போ கிடைக்கும் டைம் எடுக்கும் இது அப்படி இல்லை புரிஞ்ச அடுத்த செகண்ட் அவ்வளோதான் முடிஞ்சி வேலை தத்துவம் புரிஞ்சா ஒரு பெரிய அப்படியே ஒரு ரிலீஃப் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அதை அனுபவிச்சாலே தெரியும் அதாவது சாப்பிட்டா பசி நீங்கிறோம் சாப்பிட்டா பசி நீங்கிறோம் அது யாருக்கு தெரியும் இப்போ அழுக்கில் சட்டை அழுக்கு இருக்குது இதை தோ சுத்தம் போட்டால் எல்லாருக்கும் தெரியும் அவங்க அழுக்கெல்லாம் போயிடுச்சின்னு சொல்லி ஏன் பசி நீங்கிருச்சுங்கிறது யாருக்கு தெரியும் சாப்பிட்டவனு தே தெரியும் வேற யாருக்கும் தெரியும் வேறு யாரும் கண்டுபிடிக்க முடியாது இந்த ஞானத்தினால எனக்கு எப்படி நிறைவு இருக்கும் அவனால என் கண்டுபிடிக்க முடியும் சாப்பிட்ட உடனே பசி போதா போலையா ஞானம் வந்தாலே இந்த அறிவில் ஒரு அரிப்பு போயிடும் அதிலேயே ஒரு நிறைவு ஏற்படும் அதனால் இது ராஜவித்யா அறிவிலேயே உயர்ந்த அறிவு தர்மத்தில் எப்பொழுதும் இறக்க வைக்க இருக்க வைக்கும் ஜபான் தியானம் பூஜை தவம்லாம் ரொம்ப கஷ்டம் இது ரொம்ப எளிதுங்கிறார் கொஞ்சம் மனசை பக்குவப்படுத்தி கொஞ்சம் சித்த சுத்தி கொஞ்சம் விருப்பு விருப்பெல்லாம் குறைஞ்சி இந்த பொறாமை எல்லாம் படாமல் ஒவ்வொரு நம்பிக்கையோடு வந்தால் ஈஷா புரிஞ்சுக்கலாங்கிறார் காவியை உடுத்திடாமல் கமண்டலம் ஏந்திடாமல் சொல்லி ராமேஷ்ணர் ஒரு பாட்டுருக்கு அவர் காவி போடலை காட்டில் போய் தவம் பண்ணலை கமண்டலம் ஏந்திட்டு போய் காட்டுக்கெல்லாம் போகல அவர் கோயிலில் இருந்துக்கிட்டே எல்லா ஞானத்தையும் அடைஞ்சிட்டு கடவுளுக்கு நைக்காராக வந்துட்டார் பிறகு இல்லையே இது ரொம்ப ரொம்ப கடினம்னு வேதத்திலலாம் சொல்லியிருக்கேன்னா நீ அசால்தா அஜாய்க்கிறதாக இருந்துக்கிற கூடாதுங்கிறதுக்காக சொல்லுது இருப்பதிலே எளிது இது தான் நான் அது கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இது சொல்ல பட்டுள்ளது அழியாத பலனை கொடுப்பது எந்த பலன் உலகத்தில் அடைஞ்சாலும் அழிவு சொர்க்கம் போனாலும் திருப்பி வந்தது ஆகணும் இந்த ஞானம் ஒன்றே அழியாத பலனை கொடுப்பது அப்படிங்கிறார் இது ரகசியமாக இருக்கிறதுனால உயர்ந்தது இந்த ரகசியங்கிறதுக்கு ஒரு இது ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்திருக்கிறார் அவர் காட்டுக்கு வேட்டைக்கு போய் ஒரு கிளி அழகான கிளியை கொண்டு வந்து அதை பேச வச்சு டெய்லி ஒரு பொழுது தங்கக்கூண்டில் அடைச்சிருந்தாரான் அதை எங்கே தங்கக்கூண்டில் அழகாக அடைச்சி அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு நிறையா நல்லா சாப்பாடு ராஜா வீட்டில் குறையாவாக இருக்கும் கொடுத்து டெய்லி அதை தவிர சொல்வார சொல்கிறதை திருப்பி சொல்லணும் பேசி பேசி அதுக்கு சந்தோஷமாக இருப்பாராம் கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த கிளிகிட்ட சொன்னாராம் நான் காட்டுக்கு போகிறேன் உன்னுடைய நண்பர்கள்லாம் இருப்பாங்க உன்னுடைய உறவினர்கள்லாம் இருப்பாங்க ஏதாவது தகவல் சொல்லணுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் அந்த கிளி சொல்லித்தான் நான் தங்க கூண்டுக்குள்ளே சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கேன்னு போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கு தங்க கூண்டுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு போய் சொல்லுங்கன்னு சொல்லித்தான் அவர் என்ன பண்ணாரா ராஜா என்ன பண்ணாரா நேராக காட்டிட்டு போயிருக்கார் அந்த கிளிகெல்லாம் வந்திருக்கு இந்த மாதிரி உங்களுடைய நண்பு உங்களுடைய உறவு உறவு கிளி நேங்கிட்டதே இருக்குது அது வந்து உங்கள்கிட்ட தலை சொல்லிச்சு ரொம்ப தங்க கூண்டுக்குள்ளே ரொம்ப அழக ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி சொல்லிச்சுன்னு சொன்ன உடனே ஒரு கிளி டபார் செத்து விழுந்துருச்சேன் சொன்ன உடனே சொன்ன கேட்டால் கிளி செத்து விழுந்துருச்சான் ஏடாது நம்ம சொன்ன செத்து போச்சுன்னு சொல்லிட்டு பிறகு வந்துட்டாராம் வந்த உடனே இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அந்த கிளிகிட்ட என்ன போனீங்களா ஆமாம் சொன்னேன் நீ தங்க கூண்டுக்குள்ள சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னேன் சொன்ன செத்து போச்சு அப்படின்ட்டுருக்காரு இதை கேட்டோம் அந்த கிளி செத்து போச்சான் எது கூண்டுக்குள்ள இருந்த கிளி என்னடா அதை சொன்ன இது செத்து போச்சு அந்த கிளி எடுத்து செத்து போச்சு கையில் எடுத்து பார்த்துக்கிட்டு தான் விஷயம்னு பறந்து ஓடிப்பிடிச்சேன் இது என்னென்னா இந்த கிளி ஒரு ரகசியம் சொல்லி விட்டுருக்கு நான் தங்க கூண்டுக்குள்ள இருக்கேன் எனக்கு தப்பிச்சு வர்ற வழி சொல்லுன்னு இது ராஜாவுக்கு புரியலை தங்க கூண்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கேன் இருக்கு அப்போ கூண்டுக்குள்ளே தான் அடைபட்டு கிடைக்க அப்படிங்கிற விஷயத்த இது ரகசியமாக சொல்லி விட்டுருச்சு இது கொண்டு போய் சேர்த்து அவருக்கும் புரியலை அந்த கிளியை என்ன பண்ணியிருக்கு சாகிறது மாதிரி நடி உன்னை தூக்கி வெளியே விட்டுருவாரு அப்படின்னு அது ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுத்துருக்கு அது சொன்ன உடனே அது இவன் பாருங்க அது இவற்றை ஒரு விஷயத்தை பரிமாறுது இது ஒரு விஷயத்தை அவர் பரிமாறுது அவருக்கு புரிஞ்சா இந்த வேதாந்த அப்படித்தான் சில சொல்ற குருமார்களுக்கே புரியாது கேட்கறவங்க புரிஞ்சுட்டு போயிடுவாங்க பரம்பரைய கேட்டேன் வந்திருப்பாங்க அதனால் இது ரகசியமாக இருக்குது அப்படிப்பட்ட விஷயமாக இருக்கிறதுனால இது உயர்ந்தது அப்படிங்கிறார் இந்த இந்த ஞானம்தான் அனைத்து துயரத்தையும் நீக்கும் பதினோரா அத்தியாயத்தில் சொல்கிறார் ஞானிகள் துயரப்பட மாட்டார்கள்ங்கிறார் இப்போ ஞானம் வந்தாத்தேன் துயரப் போகுங்கிறத எடுத்த எடுப்பில் கீதையில் ரெண்டாவது அத்தியாயத்தில் பதினோரா சுலத்தில் உபதேசம் ஆரம்பிக்கும் போதே இதுதான் முழுமையான துயரத்தை நீக்கும் இந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவு கடவுள் இருக்கிறார் என்ற அறிவை கடவுளாகவே இந்த உலகமும் நானும் இருக்கிறேன் என்ற அறிவாக மாற்றக்கூடிய அறிவுங்கிறார் கடவுள் இருக்கிறார் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த அறிவை எப்படி மாற்றுதான் அந்த ஞானம் கடவுளாகவே நானும் இருக்கிறேன் இந்த அண்ட சராசரம் அனைத்தும் இருக்கிறதுங்கிற அறிவாக மாற்றிருமா அதனால் இந்த அறிவு மிக மிக உயர்ந்த அறிவு பொதுவாக ஏன் இதெல்லாம் கடவுளை பற்றி நம்ம அந்த கடவுளுடைய சொரூபத்தை தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால் கடவுள் சொரூபத்தை உண்மையிலே நல்லா தெரிஞ்சாத்தன் அவர் மேலே நல்லா பக்தி செய்ய முடியும் இல்லாடி பக்தி செய்ய முடியாது நம்ம பக்தி பண்ணி நினைக்கிறான் ஏதோ சர்வ வல்லமை ஒருத்தர் எல்லாம் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு பண்ணுறோம் அவருடைய உண்மையான சொரூபத்தை தெரிஞ்சால் நல்லா பக்தி பண்ண முடியும் ஒருத்தர்க ஒருத்தர் பெரியவர் இருக்கார் ஊரில் அவரை நம்ம வந்து நம்ம அன்பை வெளிப்படுத்த நினைக்கிறோம் அவருக்கு என்ன பிடிக்கும் அவர் எப்படிப்பட்டவனு தெரிஞ்சு அதுக்கு படி நம்ம நடந்தோம்னு வச்சுக்கோங்க நல்லா அவருக்கு நம்ம மேலே பெரியவர் நம்மளுக்கு பெரியவர் அந்த அன்பு நம்மளை நல்லா செலுத்த முடியும் அவரால் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு எதாவது சாப்பிட கொடுக்குன்னு நினைக்கிறான் அப்போ ஏன்னா எனக்கு வந்து நல்லா அந்த சேலத்து மாம்பழம் அந்த மாம்பழம்னு சொல்லி ரொம்ப அருமையான மாம்பழம் இருக்குது எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பிடிக்கும் சரி இதை போய் நம்மளுக்கு நல்லா இருக்கு இந்த மாம்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி அவருக்கு போய் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அவருக்கு உண்மையிலே மாம்பழம் டேஸ்ட்டே பிடிக்காது அது சுகர் பேஷண்ட்டு வேறு மாம்பழம் சாட்டை சுகர் வேறு ஏறி அதனால் மாம்பழமே சாப்பிடக்கூடாது இருக்கார் நீங்கள் கட் பண்ணி அழகாக தோலெல்லாம் சீவிக்குன்னா அதில் வச்சு ஸ்பூனை போட்டு கொடுத்தா அது எப்படி இருக்கும் அவருக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்கன்னு தெரிஞ்சு வாய்ப்பு பண்ணால் தான் அன்புக்கு வெளிப்படுத்துகிற கரெக்டாக இருக்கும் அப்படி தானே செய்ய முடியும் அதனால் கடவுளுடைய தத்துவத்தை புரிந்தால்தான் நாம் என்ன பண்ண முடியும் அந்த அன்பை வந்து நாம் வெளிப்படுத்த முடியும் தயானந்த சாமிக்கு விருந்து வச்சாங்க ஒரு இடத்துல பாவக்கா உடம்புக்கு நல்லது பாவக்காய் உடம்புக்கு நல்ல விஷயம் எல்லாக்காயும் பாவக்காயை வச்சுட்டாங்க அவர் பாவக்காய் பிடிக்காது என்ன பண்ணார் இலையில் வந்து இந்த முதல்ல பசியோடு இருக்கும்போது பிடிக்காத சாப்பிடலாம்ல அதுக்காக பாவக்காயை முதல்ல சாப்பிட்டு விட்டார் திருப்பி என்ன பண்ணிட்டாங்க பாவக்காய் அவருக்கு நான் பிடிக்கும்பொழுது ரெண்டாவதுக்காய் பாவக்காய் வச்சுட்டாங்க ரெண்டா வம்பா போச்சு அப்படின்னு சொல்லி திருப்பியும் சாப்பிட்டார் பிறகு மூணாவது வைக்க ஆரம்பித்தாங்க இல்லை இது வேறு வழியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மற்றதாக சாப்பிட்டு கடைசியில் பாவக்காயை சாப்பிட்டார் பிடிக்கவே பிடிக்காதான் அவருக்கு பாவக்காய் அன்றைக்கி வம்பா கட்டாயம் சாப்பிட்டார் இதோடு போச்சா அந்த அம்மா ஃபோன் பண்ணினாக்கி உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வராமல அவருக்கு பாவக்காய் ரொம்ப பிடிக்குது அதாவது நிறையா சாப்பிட்டார் நீங்கள் நல்லா வச்சிருங்கன்னு வர சொல்லிப்பிடுச்சு இப்படி ஊர் ஊராம் பரவி அவர் எங்கே விருந்துக்கு போனாலும் பாவக்காய் அவருக்கு பிடிக்காத கடையில் உணவாக போச்சு இது எப்படி இருக்குது அவரை பற்றி தெரிஞ்சுன்னு அவருக்கு என்ன பிடிக்குன்னு கொடுத்தா எவ்வளோ சந்தோஷம் அவருக்கும் கஷ்டமும் இல்லை கஷ்டமில்லை கடவுள் தத்துவத்தை உணர்ந்தால் நன்கு பக்தி செலுத்த முடியும் அவரை பற்றி அறி நல்லா தெரிஞ்சுக்கிட்டே வச்சுங்க அழகாக அவருடைய அவருக்கு எது கொடுத்தா பிடிக்கும் நம்ம நினைக்கலாம் அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணால் பிடிக்குமா இல்லை பஞ்சாமிரதாஷே பண்ணால் பிடிக்குமா இதெல்லாம் இருக்குது வருது இதெல்லாம் வரப்போகுது அவருக்கு உண்மையில் என்ன பிடிக்குங்கிறது அதனால் கடவுள் சுரூபத்தை பார்க்க வேண்டும் நாம் இங்கே என்ன சொல்கிறாருன்னா இந்த கடவுள் தத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு இங்கே ரெண்டு தகுதி சொல்கிறார் நம்பிக்கை வேண்டும் பொறாமை இருக்கக்கூடாது அதாவது மற்றவரை குறை சொல்லக்கூடிய தன்மை இருக்கக்கூடாது குறை சொல்கிறதுனா சும்மா ஒரு விவகாரத்துக்கு அவரை பற்றி சில தகவல் சொல்கிறதுக்காக சொல்லுவோம் அது வேறு விஷயம் அப்படியே எரிச்சலோடு இப்போ பார்த்தாலும் ஒருத்தனை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது அது வந்து கூடவே கூடாது அந்த தன்மை இருக்கு பொறாமை ஞானம் வர்றதுக்கே பொறாமை குறையணும் ஞானம் வந்தால் தான் பொறாமை முழுசாக போகும்னு சொல்கிறான் பிறகு பொறாமை ஞானம் வரும்னா இது எப்படி உடற்பயிற்சி செஞ்சால்தான் ஆரோக்கியம் வரும் ஆனால் உடற்பயிற்சி செய்கிறதுக்கே கொஞ்சம் ஆரோக்கியம் வேணும் வேணுமா இல்லையா கொஞ்சம் ஆரோக்கியம் வந்து உடற்பயிற்சியே செய்ய முடியும் பிறகு நல்ல ஆரோக்கியம் வந்துடும் உறாமல் கொஞ்சமாவது குறைஞ்சிருந்தாதேன் இந்த வாழ்க்கை இது வர முடியும் பிறகு முழுசாக போயிடும் பிறகு இன்னொரு பண்பு என்னென்னா நம்பிக்கை முழுமையான நம்பிக்கை அதாவது ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் நல்லா தேவை தான் நம்பிக்கை உள்ளவன் இந்த ஞானத்தை அடைகிறான்ங்கிறார் இந்த ஆன்மீக வாழ்க்கையிலேயே மிக பொதுவாகவே உலக வாழ்க்கையில் நம்பிக்கைதே முக்கியம் ஒரு அறிவை அடைவது வரைக்கும்னு நம்பிக்கை அறிவை அடைஞ்சப்போ ஒரு அடைஞ்சாச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் நம்பிக்கைன்னு தெரியல அதுக்கு பேர் அறிவுன்னு பேர் ஒருத்தர் போய் நீங்கள் கடவுள் இருக்காரன்னு நம்புகிறீங்கன்னு கேட்டாங்களாம் நான் நம்பலேன்னு ஏன் நம்பலையா எனக்கு தெரியுமே அதை அதுக்கு நான் நம்பணும்னு அவர் இருக்கார் நல்லா தெரியும்ப்பா அப்படின்னு அறிவு வந்துச்சு அதுக்கு பேர் நம்பிக்கை இல்லை இப்போ இருக்கேன் நான் இங்கே உட்காந்துருக்கேன் ஒருத்தர் என்கிட்ட வர்றாரு உங்கள் முன்னாடி ஒரு முப்பது நாற்பது பேர் உட்காந்து கிளாஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சாமி நம்புங்கன்னா எப்படி அவங்க முன்னாடி கிளாஸ் நாற்பது பேர் கேட்டு நம்ப இது நம்பிக்கையில் இது அறிவு இதுன்னு பார்க்குறேனே ஊரில் போய் அங்கே ஒரு கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குது மலையாடி வாரத்தில் இங்கே சாமி ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அங்கே நாற்பது பேர் நம்ப போகிறாங்க நீங்களும் போங்க அப்படின்னு சொன்னால் அவர் நம்பி வரணும் ஆனால் வந்தாச்சுன்னா அறிவாக மாறிடும் பார்த்தாச்சுனா ஞானம் அடைவது வரைக்கும் அது எப்படி கடவுள்னு நீங்கள் ஒன்றுன்னு சொல்லுதே யார் நம்புறது எப்படி இதை பண்ண முடியும் அது வேறே இது வேறையாக இருக்குது கடவுள் வேறையாக இருக்கா நானும் வேறையாக இருக்கேன் எல்லாமே கடவுளாக இருக்குன்னு சொல்லுது பொய்யா இருக்காது நம்பணும் பிறகு அறிவாக மாறும் அது அதனால் அந்த நம்பிக்கைங்கிறது மிக மிக முக்கியங்கிறார் அதனால் நம்புங்கள்ங்கிறார் பொதுவாக அந்த வேதாந்த விஷயத்தில் இந்த அறிவுளை நம்பிக்கை வேணும் அதாவது கடவுள்தான் எல்லாமாக இருக்கிறார் நானும் கடவுளாகவே இருக்கிறேங்கிற அத்வைத ஞானம் இது சொல்லியிருக்கிறது பொய்யா இருக்காதுன்னு நம்பணும் இந்த ஞானம் ஜபம் தியானம் பண்ணினால் மட்டும் வராது அது ஜபம் தியானம் இந்த அறிவை பெறுவதற்கு பக்குவத்தை கொடுக்கும் பூஜை எல்லாம் இது வந்து இந்த மாதிரி கேட்டு பகவத்கீதை மாதிரி நூல்களில்தான் இருக்கிறது அதை குரு மூலமாக கேட்டால்தான் கிடைக்குங்கிறதும் சொல்லியிருக்கு அதுலேயும் நம்பிக்கை அவன் எனக்கு அதெல்லாம் ஒன்று வேணாம் சொல்லியிருக்காங்க நீ உட்காந்து அப்படியே கோடிக்கணக்கில் ஜபம் பண்ணிக்கிட்டே உனக்கு அப்படியே உதயமாயிரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது பக்குவத்தை கொடுக்கும் அது பண்ணிட்டு வந்தோம்னா உடனே புரிய ஆரம்பிக்கும் ஆனால் கேட்கணும் பகவானே கிருஷ்ணரே பண்ணியிருக்கலாம்ல அர்ஜுனை வந்து கேட்குறான் இந்தாப்பா கலையில் கையை வைக்கிறேன் இன்னைக்கு பாட்டுக்கு அப்படியே உனக்கு ஞானம் வந்துருச்சு போன்னு சொல்லலாம்ல கேள்வி கேட்குறான் பதில் சொல்கிறாரு கேள்வி கேட்குறோம் பதில் சொல்கிறாரு அறிவை கொடுக்குறார் இவர் இப்படித்தான் வருங்கிறதுல நம்பிக்கை வேணும் இந்த ஞானமே பிறவா நிலையை நம்மளை அடைய வைக்கும் அப்படிங்கிறதுலேயும் நம்பிக்கை இருக்கணும் இதுதான் நம்மளை பிறவாநிலைக்கு கொண்டு போகணுங்கிற நம்பிக்கை இருக்கணும் இந்த நம்பிக்கை இருந்தால்தான் ஞானம் வரும் அப்போ என்ன இருக்குது ராஜவித்யா இராஜகுகியம் என்பது இந்த ஞானத்தினுடைய இந்த அறிவினுடைய பெருமை இதை பெறுவதற்கு நம்பிக்கை வேண்டும் பொறாமைப்படாத மனம் வேண்டும் இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கார் நிறைய தகுதிகள்லாம் இருக்குது இங்கே அதை சொல்லியிருக்கார் பிறகு கடவுளின் சொரூபம் அதை சொல்கிறார் அவர் உருவமற்றவர் நிர்குணமானவர் இதுதான் ரகசியமான இப்போ சொல்ல போகிறான் இதுதான் புரிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு ரெண்டு சுலோகத்தில் அழகாக அற்புதமாக சொல்கிறார் இங்கே ஆண்டவன் அனைத்திலும் இருக்கிறாருன்னா நான் எதுக்கு கடவுளை தேடி எங்கெங்கேயே போகணும் அங்கே போகிறது இங்கே போகுது பாத யாத்திரை போகிறது நாற்பத்தெட்டு நாள் சபரிமலைக்கு வரதை வேற கோயில் கோயிலும் அலைகிறதெல்லாம் தேவையா அப்புறம் வைகுண்டத்தில் இருக்கார் அங்கே இருக்கார் இங்கே இருக்கார்னு வேறு சொல்கிறோம் இப்போ அங்கே இல்லையா கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார்னா வைகுண்டத்தில் இல்லையானா வைகுண்டத்திலும் இருக்கிறார் கைலாயத்திலும் இருக்கிறார் இங்கும் இருக்கிறார் இந்த விக்கிரகத்திலும் இருக்கிறார் அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு சொல்கிறாரு அதாவது காற்று இருக்குது காற்று எல்லா இடத்துலையும் இருக்குது காற்று உயிர் வாழ முடியுமா உயிர் வாழ்கிறோம் ஆனால் அந்த எல்லா இடத்துலையும் இருக்க காற்று நம்ம வீல் டயருக்குள்ளே ஏற்றுனா அது வேறு மாதிரி பயன்படுது என்ன பண்ணுது ட்ராவல் பண்ணுறதுக்கு பயன்படுது சாதாரண பொதுவாக உயிர் வாழ காத்து வேணும் அதை விசேஷமாக ஒரு இடத்துல அடைச்சோம்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு பயன்படுதா இல்லைங்களா அதே காற்று ஒரு சினிமா படத்துலேயே வர ஒரு ஜோக்கு இந்த லைட்டு இல்லாமல் போனால் பிடிப்பாங்க போலீஸ் அந்த காலத்தில் லைட்டு எல்லாம் பிடி போகக்கூடாது ஊருக்குள்ளே ஸ்ட்ரீட் லைட் நிறையா இருக்கும் அது கவுண்டர் பண்ணி தான் நினைக்கிறேன் சைக்கிளை ஓட்டிகிட்டு போகும்போது லைட்லேன்னு பிடிச்சிக்கிடுவாங்க அப்போ ஏன் லைட்டெலாம் வர இவ்வளோ லைட் இருக்குல்ல அப்படிம்பான் உடனே காத்து படிக்க விட்டுருவார் இங்கேயெல்லாம் காற்று இருக்கல ஓன் டயரில் இது காத்துன்னு சொல்லி எங்கும் இறைவன் இருக்கிறாருன்னா இங்கே இல்லையேன்னு அர்த்தம் இல்லை இங்கே இருக்கார் விக்கிரகத்தில் விசேஷமாக இருக்கார் அவ்வளோதான் எப்படி எங்கும் இருக்க காற்று அங்கே பயன்படுத்தி மின்சாரத்தை கூட சொல்லலாம் மின்சாரம் எல்லா வயரில் இருக்குது எங்கே வெளிப்படுது ஃபேனில் வெளிப்படுது லைட்டில் வெளிப்படுது எங்கும் நிறைந்த நிறைவன் சூரியனில் பிரகாசமாக வெளிப்படுறார் வெளிச்சமாக அது மாதிரி அதுக்காக கோயில் கோயிலில் விசேஷமாக இருக்கார் விக்கிரகத்தில் இருக்கார் வைகுண்டத்தில் அதை விட சூரியன் மாதிரி இருக்கார் காற்று எல்லா இடத்துலையும் இருந்தாலும் அது மாதிரி நீங்கள் வைகுண்டத்தில் இல்ல இப்போ கோயில் இல்லையா நினைச்சிடக்கூடாது அவர் என்ன சொல்றார் நான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கேன் இருக்கேன்னு சொல்றார் இந்த உலகம் இந்த இடம் இந்த வகுப்பு இந்த உடல் இந்த உள்ளம் எல்லாத்துலையும் நிறைஞ்சிருக்கேன்னு சொல்றார் அவரை தேடி அலையலாம் ஆரம்பத்தில் பிற கடைசியில் அவர் இருக்கார்னு புரிஞ்ச பிறகு அலைய வேண்டிய அவசியம் இல்லை இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞான தங்கமேன்னு படிக்கிறார்கள் அது மாதிரி என்னுள்ளும் இருக்கிறார் எங்கும் இருக்கிறார் கோயில் இல்லைன்னு பொருத்தம் இல்லை பிறகு கடவுள் படைப்பவர் இந்த உலகம் படைக்கப்பட்டதுன்னு ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்கிறான் ஆண்டவன் தான் எல்லாத்தையும் படைச்சிருக்காரு அவர் படைப்பவராய் இருந்து படைக்கப்பட்ட பொருள் வேறையாக இருக்குன்னு வச்சுக்கங்க எங்கும் நிறைந்தவருங்கிற வார்த்தை சரியா தப்பா தப்பு தானே அந்த வார்த்தையை தப்பு தானே கடவுள் எங்கும் நிறைந்தவர்ங்கிறான் ஆனால் படைக்கப்பட்டவர் வேறு படைக்கப்பட்ட பொருள் வேறுன்னு சொன்னால் அந்த வார்த்தையை தப்பாகிடுமா இல்லையா அவர் என்ன சொல்கிறாரு படைத்தவனும் நானே படைக்கப்பட்டதும் நானேங்கிறார் இதற்கு இங்கே ஒரு ரெண்டு சுலோகத்தில் சொல்கிறார் இதை கொஞ்சம் சட்டில் பாயிண்ட்டு இதை புரிஞ்சால் தத்துவம் பிரிஞ்சு போச்சு இதுதான் ராஜவித்யா ராஜரசு ஒரு உதாரணம் சொல்லி சொல்கிறேன் இப்போ நகை முழுவதும் தங்கம் தான் இருக்கிறது பானை முழுவதும் மண் தான் இருக்கிறது நகையில் தங்கத்தை தவிர வேறு இல்லை பானையில் மண்ணை தவிர வேறு இல்லை இது உண்மை தானே விதமான நகைகள் இருந்தால் இருபது விதமான பேர் இருக்குது விதமான வடிவம் இருக்குது ஆனால் அங்கே இருக்கிற எத்தனை ஒரே பொருள் தான் நாகக்கடைக்கு போகிற லலிதா ஜுவல்ஸ் அந்த ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படியே ஆயிரக்கணக்கான வடிவங்கள்ல நகை இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சுருக்கான் தோடுலேயே ஆயிரக்கணக்கான தோடுகள் இருக்குது இந்த கோடு இந்த பேர் இந்த பேருன்ட்டு ஆனால் எல்லாத்துலையும் என்ன இருக்குது ஆயிரம் பொருளாக இருக்குது உடனே ஒன்று தங்கம் தான் இருக்குது தவிர வேறு எதாவது இருக்கா இல்லை இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா அது மூணு படியில் விளக்குறாரு இதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய மையக்கருத்து ராஜவித்யா ராஜகுக்கியம் இந்த கடவுளுடைய உண்மை ஸ்வரூபம் புரிஞ்சால் பாருங்கள் புரியாட்டி விட்டுருங்க புரிஞ்சுக்கிறேன் என்ன நான் சொல்கிறேன் நகை சொல்லுது தங்கத்தை உதாரணம் சொல்கிறேன் தங்கம் சொல்லுதான் நகைகள் எல்லாம் என்னிடத்தில் தான் இருக்கிறதுன்னு தங்கம் சொல்லுது என்ன சொல்லுது நகை என்ன சொல்லுது தங்கம் சொல்லுது தங்கம் வந்து என்ன சொல்லுது எல்லா நகைகளும் என்னிடத்தில் தான் இருக்கிறது உண்மையா இல்லையா தங்கத்தில் தான் எல்லா நகையும் இருக்குது கரெக்ட் பிறகு என்ன சொல் அதுக்கு என்ன அர்த்தம்னா என்னை சார்ந்து தான் இருக்குது நான் இல்லாட்டி நகை கிடையாது தங்க இல்லாட்டி இருக்குமா இல்லை நான் இருப்பதால் தான் இந்த நகை இருக்கிறது என்னை சார்ந்துதான் இந்த நகை இருக்கிறது ஆகவே இந்த நகை எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது இது புரிஞ்சா இதில் ஒன்றும் குழப்பம் இல்லையா பகவான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா இவ்வுலகம் அனைத்தும் என்னிடத்திலே இருக்கிறதுங்கிறார் இங்கே அந்த வார்த்தை எல்லா உலகமும் எல்லாம் நம்மளும் சேர்ந்து தான் அவற்றத்தை இருக்கோங்கிறார் அதுக்கு பொருள் என்னென்னா என்னை சார்ந்து தான் இன்னைக்கு தங்கத்தை சார்ந்த நகை இருப்பது போல பகவானை சார்ந்து இவை அனைத்தும் இருக்கிறது கடவுள் இல்லை என்றால் இவை அனைத்தும் இல்லை அப்படிங்கிற மீனிங்கில் அவர் சொல்கிறார் தங்கம் சொல்கிற மாதிரி இது முதல் படி நான் இருக்கின்றேன் தங்கம் சொல்லுது நான் இருக்கேன் என்னை சார்ன்றதே அந்த நகையெல்லாம் இருக்குது நான் இல்லாட்டி நகையெல்லாம் கிடையவே கிடையாது அதனால் எல்லாம் என்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிடுச்சு எல்லாம் ஏங்கிட்டதான் இருக்குன்னு நகை சொல்லியாச்சு கடவுள் என்ன சொல்லிட்டாரு என்கிட்ட தான் உலகம் இருக்குதுன்னு சொல்லிட்டார் ரெண்டாவது நகை சொல்லுது என்கிட்ட நகை இருக்குது நகைக்கிட்ட நான் இல்லைங்குறது தங்க என்ன சொல்லுது என்னிடம் நகை இருக்கிறது ஆனால் நகைகளிடம் நான் இல்லை ஏன்னா உள்ட்டாக இருக்குது நகையில் தங்கம் தானே இருக்கு எப்படி நகை இல்லைன்னு சொல்ல முடியும்னா நான் இல்லைங்கிற சொல்லுது ஏன்னு சொல்லுதுன்னா இப்போ நகை இருக்குது நிறைய நகைகள்லாம் இருக்குது தோடு மூக்குத்தி செயின் எல்லாம் இருக்குது பத்து விகிதம் நகை இருக்குது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து உரிக்கிறோம் இப்போ நகை இருக்கா நகை என்ன சளிஞ்சி போச்சு ஆனால் என்ன இருக்குது தங்க இருக்கு அப்ப நகை இல்லாட்டாலும் தங்கம் இருக்கு தங்க இருக்கு நகை அழிஞ்சும் போது தங்கம் அழிஞ்சிரா நகையில தங்க இருக்குறது வேற ஆனா நகையில தங்க இருக்கு நகை அழிஞ்சுனா தங்கம் தங்கம் அழியலையே அப்ப நகையை சார்ந்து தங்கம் இல்லை நகை இல்லாவிட்டாலும் தங்கம் இருக்கும் அதுக்காக என்ன சொல்றது நகைகளிடத்தில் நான் இல்லை என்னிடத்தில் நகை இருக்கிறது நகைகளிடத்தில் நான் இல்லை நகை அழிந்தாலும் நான் இருப்பேன் கடவுள் அதே மாதிரி சொல்கிறார் நான் என்னிடத்தில் உலகம் இருக்கிறது இந்த உலகத்திடத்தில் நான் இல்லைங்கிறார் இத்தவம் எல்லார் உள்ளத்திலையும் நான் இருக்கேன் எல்லாத்திலையும் நான் தான் இருந்தேன்னு சொன்னார் ஏன்னு சொன்னால் எப்படி வருதுன்னு சொன்னால் பொருள்களை சார்ந்து நான் இல்லை இந்த உலகம் பிரளய காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் போகும் நான் இல்லாமல் போக மாட்டேன் ஆகவே உலகத்திடத்தில் நான் இல்லைன்னா உலகத்தை சார்ந்து நான் இல்லைங்கிறார் புரியுதா தங்கம் புரியுது இது புரியலை தங்க நகை வந்து இது ரெண்டாவது ஸ்டெப்பு மூணாவது இதுதான் ரொம்ப உள்டா எப்படின்னா உலக நகையெல்லாம் ஏங்கிட்டு நான் நகையில் இல்லை ஏன்னா நகை சார்ந்த இல்லை கரெக்ட் இன்னொன்று சொல்லுது நகையும் என்கிட்ட இல்லைங்கிறது முதல்ல நகையெல்லாம் என்கிட்ட இருக்குன்னா சொன்ன தங்கம் இப்போ நகை என்கிட்ட இல்லைங்கிறது அது எப்படி நகை என்கிட்ட இல்லை ஏன் சொல்கிறாருன்னா உண்மையிலே நகைன்னு ஒன்று கிடையாது தங்கம்தே இருக்குது அது வெறும் பெரும் பெயரும் வடிவமும் தான் அங்கே இருக்கிற தங்கம் மட்டுந்தான் நகை மேலோட்டமாக காட்சிக்கு இருக்கே உளிய உண்மையில் இல்லைங்கிறதுனால தங்க என்ன சொல்லுவேன் நகை கடைசியில் என்கிட்ட இல்லைங்கிறது மூணு சொல்லுது தங்கம் என்னிடம் நகைகள்லாம் இருக்கின்றன ஏன்னா என் இல்லாட்டி நகை கிடையாது என்னை சார்ந்தே நகைகள் இருக்கின்றன ரெண்டாவது என்ன சொல்லுது நகைகளிடத்தில் நான் இல்லை ஏன்னா நகை போனால் நான் இருப்பேன் அதனால் நகைகளிடத்தில் இல்லை மூணாவது ஸ்டெப் என்னது என்னிடத்தில் நகைகளும் இல்லை ஏன்னா நகைன்னு ஒன்று வந்திருக்கு அவ்வளோதான் பேருக்கு ஒரு நாம வடிவம் வந்திருக்கு ஒரு ரூபம் வந்திருக்கு அதில் உண்மையிலே இருப்பது தங்கம் தான் நகைங்கிறது ஒன்று வஸ்துவே அது மாதிரி வேற என்ன சொல்கிறார் இந்த உலகம் என்னிடத்தில் இல்லை அப்படிங்கிறார் கடைசியில் உலகம் என்னிட என்னிடம் என்னை சார்ந்து தான் உலகம் இருக்குதுன்னாரு இப்போ என்னிடத்தில் இல்லைன்னா பொய்யா இருக்குப்பா உண்மையாக இல்லைங்கிற பொய்யா இருக்குது இல்லைன்னா கொஞ்சம் உலகம் பின்னாடி வரப்போகுது இந்த மூணு ஸ்டெப்பு தான் ராஜ் இதை புரியுதா கொஞ்சம் புரியாது பாதி புரிஞ்சு இதனால இதுக்கு பேர் ரகசியம் ராஜகுக்கியம் அந்த கிளி சொன்ன கதை அது அரசன் கிளி கேட்டோம்ல அதே கதை தான் இது ராஜவித்யா ராஜகுக்கியம் இந்த உலகத்துக்கு ஆதாரம் பகவான்னு சொல்கிறான் உண்மையிலேயே உண்மையிலேயே இந்த உலகத்திற்கு ஆதாரம் அந்த பகவானுடைய உணர்வு சுரூபமாகிய நான் நம்முடைய உணர்வுன்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கேன் இந்த உலகம் இருக்குன்னு யார் சொல்கிறது எனக்கு உணர்வு இல்லை அன்கான்சியஸாக இருக்கேன் எனக்கு உலகம் இல்லை அவருக்கு இருக்குது அவருக்கே இருக்குது அந்த உணர்வு இருக்கிறதுனால உணர்வின் மேல்தான் இவையெல்லாம் கற்பிக்கப்பட்டுள்ளது அப்படிம்பாங்க இது கொஞ்சம் வேதாந்த விஷயம் இதெல்லாம் பொய்யாக இருக்கிறதுனால இந்த அடிப்படையில் இப்படி பேசுகிறார் இருப்பது தங்கம் மட்டுமே மிச்சதெல்லாம் உண்மையில் இருப்பது போல் தெரிகிறது ஆனால் பயன்படுத்துகிறோம் செயினாக இருந்தால் கழுத்தில் போடுறோம் தோடாக இருந்தால் காதில் போடுறோம் புரியுதுங்களா பயன்படுத்துகிறோம் ஆனால் கொஞ்சம் நாளில் திருப்பி கொஞ்ச நாளே பாருங்கள் புது டிசைன் வந்துச்சு இதை அழிச்சிரு வேறு டிசைன் பண்ணு அப்படின்றோம் டிசைன் கூட பிடிக்கிறது இல்லை அந்த நாமரூபம் போயிடுது பகவானே என்ன பண்ணுவார் எல்லாம் ரொம்ப அக்கிரமெல்லாம் ஓவராட்சி வச்சுக்கிற உலகம் சரிசில் ஒரு அழி அழிச்சிட்டு வேற ஏதாவது உருவாக்கி விட்டுருவார் அவர் இதெல்லாம் வந்து போகிறது அப்படிங்கிற கருத்தில் சொல்லி ஆதாரமாக நான் இருக்கிறேன் பார்த்து அனுபவிக்கும் அனைத்திலும் இந்த உருவமுடைய அனைத்திலும் உருவம் இல்லாத நான் தான் இருக்கிறேன் பனி கட்டி அனைத்திலும் இருக்கிறது பனிக்கட்டி வெள்ளையாக இருக்கு ஒரு வடிவத்தோடு இருக்குது நீருக்கு வடிவம் இருக்கா கலர் இருக்கா அது எந்த பாத்திரத்தில் ஊத்துறமோ அந்த வடிவம் அந்த அந்த வர்ணத்தை எடுத்துக்கிறோம் உண்மையிலே தண்ணீருக்கு வடிவமும் இல்லை நிறமும் இல்லை பனிக்கட்டி ஆனால் ஒரு வடிவம் ஒரு வெள்ள கலர் இருக்குது ஆனால் அதில் என்ன இருக்குது நீர் தான் இருக்குது உருவமுடைய பனிக்கட்டியில் உருவமில்லாத நீர் இருப்பது போல் உருவமுடைய உலக அனைத்திலும் நானே இருக்கிறேன் உருவமில்லாத நானே இருக்கிறேன்கிறார் மேகம் பார்க்குறீங்க காலையில் அந்த மேகத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே சிவப்பு கலரில் தெரியும் காலையிலேயும் சாயந்தரமாக பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கருமேகம் அப்படியே இந்த மலை ஏதாவது புயல் வந்துச்சுனா கருமேகமாக இருக்கும் பிறகு வெள்ளை மேகமாக இருக்கும் சாம்பல் மேகமாக இருக்கும் வடிவம் டிசைன் இருக்கும் நீங்கள் இந்த ஃப்ளைட்டில் புயல் காலத்தில் புயல் இருக்க நேரம் ஃப்ளைட்டில் போய் பாருங்கள் ரொம்ப ஹைட் நாளோடு அந்த மாதிரிலேருந்து வரும்பொழுது பார்த்தேன் அப்போ மெட்ராஸில் புயல் ரொம்ப ஹைட்டில் வருது பார்த்தா மழைமழையாக இருக்குது மேகம் மழமலையாக இருக்குது கருப்பாக இருக்குது சாம்பல் நேரத்தில் இருக்குது பிரம்மாண்டமான மலைக்கு மேலே பறக்கிறது மாதிரி இருக்குது ஆனால் அதில் போகிற என்ன இருக்குது உருவமுடைய மேகத்தில் உருவமில்லாத நீர் தான் இருக்கிறது வேறு என்ன இருக்குது இல்லை அது மாதிரி இந்த உருவமுடைய க உலகத்தில் உருவமில்லாத நானே இருக்கிறேன் இதுதான் கடவுளுடைய உண்மையான சுரூபம் அடுத்தது இந்த கடவுளுக்கும் உலகத்திற்கும் உள்ள சம்பந்தம் பிறகு பக்தியை பற்றி சொல்ல போகிறார் கடவுள் தத்துவம் ஈஸ்வரஸ்வரூபம் இதில் அடுத்து பார்க்குற கருத்து ஈஸ்வரனுக்கும் அதாவது கடவுளுக்கும் இந்த உலகுக்கும் உள்ள சம்பந்தம் கேட்குதா ஸ்பீக்கர் சார் இந்த கடவுள் ஈஸ்வரன் அப்படின்னா ஈஸ்வரன் அந்த சிவன்கிற அர்த்தத்தில் நீங்கள் சொல்லப்படறலை நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறோன்னு எப்போயுமே வேதாந்தத்தில் கடவுளுங்கிறதுக்கு ஈஸ்வரன்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க எல்லாம் இங்கேயும் பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் அவர் விஷ்ணு தானே நான் ஈஸ்வரனாக இருக்கிறேன் அப்படிங்கிறவர் ஏன்னா எப்போயுமே அந்த ஈஸ்வரன்கிற வார்த்தை ஈஸ்வரன்னா எல்லாத்துக்கும் தலைவர் அப்படின்னு அர்த்தம் கடவுள் இப்போ விஷ்ணுவை சொல்லலையே சிவனைத்தானே சொல்லியிருக்குன்னு நினைக்கக்கூடாது அதுக்காக சொல்கிறார் ஈஸ்வரன்னா கடவுள் தத்துவம் கடவுள் பொதுவாக எல்லா கடவுளுக்கும் ஈஸ்வரன் பேர் இங்கேயும் நான் ஈஸ்வரனாக இருக்கிறேன்னு சொல்வார் பகவான் நிறைய இடங்களில் இறை கடவுள்கிறது இந்த உலகமெல்லாம் படைக்கப்பட்டாலும் கூட அவர் இதில் எதிலையும் பந்தப்படாமல் இருக்கிறார் அப்படிங்கிறார் நான் இதில் எல்லாம் படைச்சிருக்கேன் ஆனால் அதுக்காக நான் அதில் எந்த விதமான பந்தமும் இல்லை அப்படிங்கிறார் இப்போ ஆகாசத்துலேயே காத்திருக்கு என்ன அழுக்கு படிஞ்சாலும் ஆகாசம் எதாவது டிஸ்டர்ப் பண்ணுமா நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்பேஸ் பொல்யூஷன் சொல்லுவான் ஸ்பேஸ் பொல்யூஷன் ஸ்பேஸ் ஆகாசம் ஆகாசம் வந்து அஸ்தமாயிருச்சுன்னு சொல்லுவோம் ஆகாசம் அஷ்டமாகறதில்லை காற்றுதான் அஸ்தமாகும் ஆகாசம் பண்ணுறதில்ல இந்த அண்டசராசரம் எல்லாம் இருந்தாலும் கூட ஆகாசத்துக்கு எந்த பாதிப்பு இல்லை அதுபோல் கடவுள் வந்து இந்த உலகத்தை படைச்சாலும் கூட உலகத்தினுடைய பாதிப்புகள் கடவுளை ஒன்றும் செய்யாது அப்படிங்கிறார் காணல் நீர் வந்து பூமியில் தெரியுது பூமியை நினைக்குமா பூமி இல்லாட்டி காணல் நீர் தெரியுமா பூமி இல்லாட்டி காணல் நீரே இருக்காது ஆனால் அந்த காணல் நீருக்கு நினைக்கிற சக்தி இருக்கா பூமிக்கு அதுமாதிரி கடவுள்கிட்ட எல்லாம் தெரியுதே ஊழிய அவரை பாதிக்காது அப்படிங்கிறார் அவருக்கு இதுக்கும் எந்த சம்பந்தம்னா சத்தியம் வித்தியாசம் அவர் சத்தியமாக இருக்கார் இது பொய்யாக இருக்கிறதுனால தெரிகிறதில்ல இப்போ வந்து இங்கே வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு மலையவே அணு கொண்டு வச்சு தக உடனே கவ கடவுள் செதறிடுவாரா அவர் இந்த பூமியோ கடவுள்னு சொன்னால் அவர் பாதிக்கணும்ல நம்ம மனசு பாதிச்ச எல்லாமே கடவுள்னா எனக்கு வர துன்பமும் அவருக்கு வரணும் எனக்கு வர அவருக்கு வரணும் வரணுமோ இல்லையா அப்படி கிடையாது அவர் எதோடும் சம்பந்தப்படாமல் இருக்கிறார் அப்படிங்கிறார் இது எப்படி இன்றைக்கின்னா இது எல்லாராலையும் இருக்க முடியும் நம்மளே விட அப்படி இருக்க முடியும் இப்போ நம்ம குழந்தைய அவன் படிக்க வைக்கிறான் அதாவது நல்லா படித்து நல்லபடியாக வரணும்னு சொல்லி ரொம்ப எஃபர்ட் எடுத்து நம்ம குழந்தையெல்லாம் படிக்க வைக்கிறோம் அந்த குழந்தை நல்லா படித்து பிரில்லியண்ட்டாக வருதுன்னு வச்சுக்கங்க நம்மளுக்கு சந்தோஷம் தாங்க முடியாத சந்தோஷம் அளவுக்கு அதிகமான சந்தோஷமாக இருக்கும் என்ன முயற்சி வேணும் படிக்கலை பக்கத்து வீட்டு பிள்ளை வேற நல்லா படிக்குது நம்ம பிள்ளை படிக்காட்டி கூட பரவாயில்ல அடுத்த பிள்ளை நல்லா படிக்கணும் இன்னும் அதை விட கஷ்டமாயிரும் நம்மளுக்கு இருக்கா இல்லையா எவ்வளவோ கஷ்டம் வருது ஆனால் ஒரு வகுப்பில் ஒரு வாத்தியார் சின்சியராக பாடம் நடத்துகிறார் நாற்பது குழந்தையை படிக்குது நாற்பது பிள்ளைங்களுக்கு நல்லா படிக்கணும்னு ஒரே மாதிரி பாடம் நடத்துகிறார் அதில் நாற்பது நாற்பது விதத்தில் இருக்குது ஒன்று ஃபஸ்ட் ரேங்குன்னு இன்னொன்று செகண்ட் ரேங்கு ஒன்று தேர்ட் ரேங்கு அவருக்கு இந்த ஃபஸ்ட் ரேங்குற பிள்ளை எடுத்து பார்த்ததை பார்த்து அப்படியே மகிழ்ச்சியில் துல்றதோ ஒன்று கடைசி ரேங்கு எடுத்து வருத்தப்படுறதோ உண்டா இருக்குது ஓரளவுக்கு பாரு நல்லா நடத்தியிருக்கோம் நல்லா படிச்சிருக்கு அப்படி தான் நடப்பார் எல்லா பிள்ளைகளும் பாஸ் பண்ணிருச்சுப்பா அப்படிங்க ஒரு சந்தோஷம் இருக்கேன் நம்ம சொந்த குழந்தைக்கு மாதிரி இருக்குமா படித்தா துக்கம் படிக்காட்டி அவர் எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருப்பார் ஆனால் நம்ம ஏன் அட்டாச்மெண்ட் கடவுள் எல்லாம் படைத்தாலும் அங்கே அட்டாச்சட் இல்லாமல் இருக்கார் கர்மஞ்சே வதிகாரஸ்தேன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்க ரெண்டாவது அதிகாயத்தில் கூட செயல் செய்ய அதிகாரம் உண்டு பலனில் அதிகாரம் இல்லைன்னு சொன்னார் பார்த்திங்களா அது மாதிரி கடவுள் பண்ணினாலும் கூட அதில் ஒட்டாமல் இருக்கிறார் அப்படிங்கிறார் நான் வந்து சம்மந்தப்படாமல் இருக்கிறேன் அப்படிங்கிறார் திருக்குறளில் கூட கடவுள் பாலத்தில் லட்சணம் சொல்லுவேன் வேண்டுதல் வேண்டாமை இளாநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் எடும்ப இல அவருக்கு வேண்டியவங்களோ வேண்டாதவங்களோ கிடையாது இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுங்கிறார் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நஷ்டங்கிற இருவினை எதுவுமே கிடையாது அவருக்கு அவர் எதோடு சம்பந்தப்படாமல் இருப்பதால் அவருக்கு எந்த துயரமும் இல்லை உலகத்தின் பொருட்டின் அவர் ஆனந்த ஸ்வரூபமாகவே இருக்கிறார் ஞானி கூட சொல்வார் நான் புண்ணியம்னா பாவம்னா சௌக்கியம்னா துக்கம்ங்கிறான் எனக்கு புண்ணியமும் கிடையாது பாவமும் கிடையாது இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாதுமா அந்த இரு வினைகளால் பாதிக்கப்பட ஏன்னா அந்த புத்தி அந்த ஒட்டாமல் எப்போ இருக்குமோ அப்போ அந்தது வராது பகவான் சொல்கிறார் நான் இவைகளையெல்லாம் படைத்தாலும் இதில் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறேன் சம்பந்தம்னா அதில் அட்டாச்மெண்ட்டை கிடையாது அவருக்கு அவங்க அவங்க வினைக்கு தகுந்த மாதிரி படை படைக்கிறார் அடுத்து சொல்கிறார் எப்படி செயல்படுறார்ன்னு சொல்லும்போது ஜீவர்களை நான் படைக்கிற விதத்தை சொல்கிறார் அதாவது ஒரு ஜீவன் எப்படி படைக்கப்படுகிறான் என்பது கடவுளும் அவர் கையிலையும் இல்லை நம்ம கையிலேயும் கிடையாது யார் கையில் இருக்குன்னா நம்ம கர்ம வினையின் கையில் இருக்குது நாம் செஞ்ச பாப புண்ணியம் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு நான் படைக்கிறேங்கிறார் இப்போ இ இந்த அம்மாவுக்கு இந்த அப்பாவுக்கு இந்த வீட்டில் இந்த ஊரில் இந்த சூழலில் தான் பிறக்கணுங்கிறது நாம் முடிவு பண்ண முடியுமா யாராலையும் முடிவு பண்ண முடியுமா நம்ம கையில் கிடையவே கிடையாது அது வந்து கடவுளும் அப்படி அவராக முடிவு பண்ணி ஒருத்தனை நல்ல இடத்துல பிறக்க வச்சுறாரு சொல்லுவாங்கள்ல அவனை மட்டும் நல்லா படைச்சிட்டாரு என்னையை மோசமாக படைச்சிட்டாரு கடவுள்கிட்ட வேறுபாடு கிடையாது நாம் செய்த பாப பிணியை லிஸ்ட்டை கணக்கு போட்டு என்ன பண்ணுவார் படைக்கிறாராம் அதை சொல்கிறாரு பகவான் நான் எப்படி படைக்கிறேன்னு சொல்கிறார் இப்போ ஒரு ப்ளஸ் டூவில் ஒரு நல்ல மார்க் வாங்கியிருக்கான் அவன் வந்து இப்போ ஒரு டிகிரி ஒரு மேத்ஸு ஸ்டூடெண்ட்டோ கெமிஸ்ட்ரியோ ஃபிசிக்ஸோ என்ன சப்ஜெக்ட்டுங்கிறது அவன் ப்ளஸ் டூவில் வாங்க வச்சு தானே இருக்குது இல்லை சாமி இப்போ அப்படியெல்லாம் இல்லை நாங்கள் ஒரு காலேஜில் டொனேஷன் கொடுத்து எந்த குரூப்பெல்லாம் எடுத்துருவோம் அப்படி கடவுள்கிட்ட எல்லாம் கொடுத்தெல்லாம் எடுக்க முடியாது அவன் இஷ்டப்பட்ட பிறவியெல்லாம் பிறக்க முடியாது அது வந்து நாம் கர்ம வினையை கனெக்ட் பண்ணி கால்குலேஷன் பண்ணி பகவான் என்ன பண்ணுறாரு அந்த மாதிரி படைக்கிறார் அப்படிங்கிறார் பிறகு நேரடியாக நான் படைக்கிறதில்லேன்னு ஒன்று சொல்கிறார் நான் இந்த செயலெல்லாம் நேரடியாக நானே செய்கிறதில்ல என்னுடைய மாயையை வைத்து கொண்டு இந்த காரியமெல்லாம் செய்கிறேங்கிறார் அதனால சிவன் சக்தியெல்லாம் பார்க்குறோம் எல்லா இடத்துலையும் ஆண்பன் ரூபத்திலும் இருக்குது அவருடைய அனுகிரகத்தினால் மாயையால் இவையெல்லாம் நடக்குதுங்கிறார் இதெல்லாம் படைக்கிறேங்கிறார் ஒரு ராஜா இருப்பார் நாட்டில் அவர் அவர் சிம்மாசனத்தில் உட்காந்துருப்பார் ஆனால் மந்திரிகள் அவருக்கு கீழே இருக்கிறவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அவங்க வாடுக்கு செயல்பாடு ஆனால் ராஜா இல்லைன்னா அங்கே செயல்பாடிலே குழப்பம் வந்துடும் அவருடைய சைதன்யத்தில் அவருடைய சாட்சியில் அவருடைய இருப்பில் அனைத்து காரியங்கள் நடக்கும் ஒரு வீ ஒரு கடையிலேயே கூட எடுத்துக்கங்க ஒரு கம்பெனியில் முதலாளி இருக்கிறான்னா வேலை தனியாக நடக்கும் அவர் போய் நீ வேலை பாருன்னு சொல்ல வேண்டியல்லையே அவர் இருக்காருப்பா அப்படின்னு வேலை நடக்கும் என்னுடைய இருப்பில் இவையெல்லாம் மாயையின் துணை கொண்டு இயங்குகின்றன படைக்கப்படுகின்றன அப்படிங்கிறார் அவர் சிசிடிவி கேமரா வச்சாலே அங்கே எல்லா வேலை நடக்கும் கேமரா இருக்குன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க ஒழுங்காக நடக்கிறதில்ல எல்லா வேலையான் ஏ அங்கே பார்த்துக்கிட்டு இருப்பா கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு நினச்சாலே நம்ம ஒழுங்காக வேலை செய்வோம் அவர் அது நான் சாட்சியாக இருக்கிறேன் அப்படிதான் இங்கே செயல்படுறேன்னு சொல்கிறார் இது கடவுளுடைய செயல்பாடு இப்போ ஈஸ்வருடைய சொரூபத்தை பார்த்துருக்கோம் அவருடைய ஸ்வரூபத்தில் ராஜவித்யா இராஜ குக்கியம் என்பது பெருமை அந்த அறிவினுடைய பெருமை அந்த அறிவை பெறுவதற்கு பொறாமையும் பொறாமை மனமும் நம்பிக்கையுடைய மனமும் வேண்டும் சொன்னான் அதனுடைய உண்மை சொரூபம் மூன்று படிகளில் சொன்னார் என்னிடத்தில் உலகம் இருக்கிறது உலகத்திடத்தில் நான் இல்லை பிறகு என்னிடத்திலும் உலகம் இல்லைன்னார் இதுதான் கொஞ்சம் அங்கே பராவித்தியா அபராவித்தியான்னு சொன்னதை இங்கே இந்த விதத்தில் சொல்கிறார் பகவான் இது அவருடைய சுரூபத்தை சொன்னார் சம்பந்தம் எப்படின்னா எல்லா காரியம் நடந்தாலும் கூட அதில் வரக்கூடிய இன்பமோ துன்பமோ லாபமோ நஷ்டமோ என்னை எதுவும் பாதிக்காது நான் சம்பந்தப்படாமல் இருக்கிறேன் எப்படி செயல்படுகிறேன் கர்ம வினைகளின் அடிப்படையில் இந்த உலகத்தை கா படைத்து காத்து அழிக்கிறேன் ஒவ்வொரு ஜீவராசியும் அவங்க அவங்க கர்ம மாதிரி படைக்கிறேன் காப்பாற்றுறேன் அழிக்கிறேன் இது கடவுளுடைய தத்துவம் ஈஸ்வரஸ்வரூபம் இந்த தத்துவத்தை உண்மையிலேயே அந்த ராஜவித்யா ராஜகுக்கியம் சொன்னார் பாருங்கள் அவர் எப்படி என்ன சொரூபத்தில் இருக்கார் சொல்லி பனிக்கட்டியில் உருவமுடைய பனிக்கட்டியில் உருவமில்லாத நீர் போல் வர சொன்னார் இது நல்ல ஆழமாக புரிஞ்சுக்கிட்டால் அதுதான் ஞானம் அதை அடைவதற்கு இங்கே பக்திங்கிற சாதனத்தை சொல்கிறார் பக்தி என்ற சாதனம் மோட்ச சாதனம் அது ரெண்டாவது டாபிக்காக அதாவது பக்தர்கள் அபக்தர்கள்னு ஒன்று சொல்கிறார் அபக்தர்கள்னால் பக்தி இல்லாதவனுடைய நிலையை முதல்ல சொல்லி பக்தி இல்லாதவன் எப்படியெல்லாம் கஷ்டப்படுவாங்கிறார் பிறகு பக்தனை பற்றி சொல்கிறார் அதாவது பகவான் மட்டுமே அழியாதவராக இருக்கிறார்கிற எண்ணம் முதல்ல உலகத்தில் எது வேணாலும் அழிஞ்சிடும் இன்றைக்கி வந்து முருகனை வந்து பாலமுருகனாக கும்பிட்றான் கிருஷ்ணரை வந்து சின்ன குழந்தை கிருஷ்ணராக கும்பிட்றோம் நம்ம தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தாவும் அதே பாலமுருகனாக பாலகிருஷ்ணனாக கும்பிட்டுட்டு தான் இருந்தாங்க இன்றைக்கி அவருக்கு வயசாக இருக்கணும்ல அப்படி ஆகிருக்கார் அவர் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் கும்பிட்டோம் அத்தனை ஜென்மம் போயிடுச்சு அவர் அப்படியாவது இருக்கார் அது மாதிரி அவர் அழியாதவர் அவர் என்றும் இருக்கக்கூடிய ஒரு நிலையான தத்துவங்கிற முதல்ல இருக்கணும் எது அழியாமல் இருக்கோ அதுதான் நம்மளுக்கு உண்மையான பாதுகாப்பாக தரும் ஒரு வீடே கட்டுறோம் என்ன கட்டுவோம் இந்த கம்பி போட்டால் ஸ்ட்ராங்காக இருக்கா எது ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்த்து அதை கட்டுவோம் கட்டுவோமா இல்லையா குடிசை போட்டால் அழிஞ்சு போயிடும் ஒரு நல்ல ஒரு கட்டணம் ஒரு சிமெண்ட் வீடு கட்டினா நல்லாயிருக்கும் ஏன்னால் அது கொஞ்சம் நாளைக்கு தாக்கு பிடிக்கும் இது உடனே போயிடும் அப்போ நம்மளுக்கு பாதுகாப்பு தரணும்னா எது அழியாததுன்னு பார்த்துதான் நம்ம அதை பாதுகாப்பு தரும் அழிகிறதே பாதுகாப்பு தராது இப்போ ஒருத்தரை நம்பி இருக்கோம் அவர் இருந்தால் தான் வாழ முடியும் அப்படின் இருக்கும் அவர் போயிட்டார்னா நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது வந்து ஐயோ அவர் போயிட்டார் எனக்கு எந்த பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா எனக்கு இந்த சொத்தெல்லாம் இருந்தால்தான் பாதுகாப்புன்னு நினைக்கிறான் சொத்து போயிட்டா என்ன நினைக்கிறான் பாதுகாப்பு இல்லை பதவி இருந்தால் தான் பாதுகாப்புன்னு நினைக்கிறான் பதவி நினைச்சி நிற்குதா யாருக்காவது அதெல்லாம் மேலோட்டமான பாதுகாப்பு உண்மையான பாதுகாப்பு பகவான் ஒருவரே தான் இப்படி இந்த தான் பக்தி இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நிலையான கடவுளை விட்டுட்டு நிலையில்லாத அவர் படைச்சதை பிடிச்சிக்கிட்டு அழகிறாங்களாம் அதாவது அவர் நிலையாக இருக்கார் அவரை விட்டு போட்டு அவர் படைச்சதெல்லாம் அழியக்கூடியதாக இருக்குது அழியக்கூடியதை பிடிச்சிக்கிட்டு இவன் அழியிறான்னு சொல்கிறார் அவரை நம்புறதில்ல அவரை அவமதிக்கவும் செய்கிறார்கள்ங்கிறார் அதாவது மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா துரியோதனனுக்கு பகவான் என்ன பண்ணுவார்னா அவர் கடவுளுங்கிறத காமிப்பார் எப்படின்னா நான் எல்லா சக்தியும் உடைய ரெண்டு மூணு இடத்துல காமிப்பார் இருந்தாலும் அவனுக்கு புத்தி வராது அவரை கைது பண்ண சொல்லுவான் தூது போயிருக்கும்போது அவர் எவ்வளோ அவர் திரௌபதியை தூயிடும்போது அருள் புரிகிறாரு பல இடங்களில் கம்சனை கொண்டிருக்காரு எவ்வளவும் தெரியுது இருந்தாலும் இவரை போய் கைது பண்ண முடியுமான்னு புத்தி வேணா கடவுள் பக்தி இல்லாத அப்படி முட்டாள்தான் கைது பண்ண போகிறான் அப்போ இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இன்னொன்று என்னன்னா நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம்னு சொன்னால் நீங்கள் இதுக்கும் மகாபாரதத்தில் உதாரணம் எடுத்துக்கிடலாம் யுத்தம் நடக்கப்போகுது மகாபாரதம் யுத்தம் நடக்கப்போகுது கிருஷ்ணர் இருக்கார் கிருஷ்ணனுடைய உதவியை துரியோதனனு வேணும்னு நினைக்கிறான் அர்ஜுனனு வேணும்னு நினைக்கிறான் ரெண்டு பேர் அவரை நாடி போகிறாங்க முதல்ல துரியோதனன் போயிட்றான் போய் எங்கே உட்காடுறான் அவருடைய தலை மாட்டில் அவர் தூங்கிக்கிட்டு இருக்கார் தூங்குறன்னு தூங்குற மாதிரி நடிக்கிறார் அவ்வளோதான் அவர் நாடகதாரி தானே எல்லா வேலையும் பண்ணுவார் கிருஷ்ணர் தர்மத காக்க அப்போ போய் உட்காறான் ரெண்டாவது அர்ஜுனா வர்றான் அவன் கால் மாட்டில் உட்காடுறான் இவர் என்ன பண்ணுறாரு முழித்து பார்த்தோன்னு அதுக்கு அர்ஜுனனை பார்த்துட்றாரு என்ன வேணுங்கிறார் உடனே அவன் என்ன நான் தான் முதல்ல வந்தேன் நான் உட்காந்துருக்கேங்கிறான் எனக்கு தலை மாட்டை எப்படி தெரியும் அப்படியே நீ வந்துருக்கிறியா நானும் உதவி கேட்டு வந்திருக்கேன் சரி நீ முதல்ல வந்திருக்க அவன் ரெண்டாவது வந்திருக்கான் ஆனால் நான் முதல்ல அவனை பார்த்துட்டேன் அதனால் ரெண்டு பேருக்கு நான் உதவி பண்ணுறேன் நீங்கள் போர்க்களத்தில் இந்த போர் நடக்கிறதுக்கு உதவி கிருஷ்ணகிட்ட கேட்டு வர்றாங்க நான் என்கிட்டருக்கு அதை ரெண்டாக பிரிக்கிறேன் ரெண்டாக பிரித்து அதில் யா நீ ஒன்று எடுத்துக்கோ அவன் ஒன்று எடுத்துக்கட்டும் அவனை நான் முதல்ல பார்த்ததுனால முதல்ல அர்ஜுனனுக்கு அந்த சான்ஸை கொடுக்குறேன் அவனு உடனே விட அவன் வயசுலேயும் சின்னவேன் எப்போயுமே சின்ன குழந்தைகளுக்கு தானே ஒரு சான்ஸ் கொடுப்பான் அதையும் சொல்லி சொல்கிறார் என்னுடைய படைகள் சேனைகள் எல்லாம் ஒரு பக்கம் அத்தனை படைகள் மந்திரிமார்கள் படைகள்னால் வீரர்கள் சேனாதிபதி எல்லாம் காலாட்படை குதிரைப்படை ஆணைப்படை எல்லா படையும் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இருப்பேன் எனக்கு கையில் ஒரு ஆயுதம் கூட எடுக்க மாட்டேன் ரெண்டாக பிரித்து நான் ஒரு பக்கம் ச உனக்கு எது வேணுமோ கேட்டுக்கேன் ரெண்டாக பிரித்து வச்சுட்டேன் இவன் என்ன நினைக்கிறேன் துரியோதனை ஒருவேளை கிருஷ்ணரை கேட்டுறக்கூடாது படையை கேட்டு படையை கேட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன் படையை கேட்டால் போச்சு ஏன்னா இவரை வச்சு வெறும் கையில் ஆயுதமே ஏற்ற மாட்டேங்கிறாரு சும்மா இருக்க மனுஷனை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அதனால் என்ன கே எப்படி இப்போ நினச்சிக்கிட்டே இருக்கான் இவை நினச்ச மாதிரி அர்ஜுன் என்ன பண்ணுறேன் எனக்கு உன் படையும் வேணாம் ஒன்றும் நீ வந்தால் அர்ஜுன துரியோதன அப்பா என்ன பண்றான் சண்டை போடும் இந்த புத்தி வேணா பகவான் இருந்தா எல்லாம் கிடைக்கும் அர்ஜுனனுக்கு வந்து அதனாலதான் தோத்தான் கையில் ஆயுதமே எடுக்கல அவரு ஒன்னு செய்யல ஆனால் அவரால் ஜெயித்தான் நாம் என்ன பண்ணுறோம் அவரை விட்டு போட்டு அவர் கூட வச்சுருக்க எல்லாத்தையும் வேணும் வேணும் வேணும் வேணும்னு கேட்குறோம் அவர்கிட்டே சொல்லி எனக்கு அதை கொடுத்தாப்போ நீ வேணாம் எனக்கு அதான் வேணும் இதுதானே பண்ணிக்கிட்டுருக்கோம் பகவான் என்ன சொல்கிற நிலையில் என்ன யார் கேட்குறாங்கிறார் அப்படி என்ன பண்ணுறோம்னா இந்த குளமா குணமான ஒரு சினிமா படம் வந்துச்சு பார்த்துருக்கேல பழைய படம் பழைய ஆளுகளுக்கு தெரியும் சிவாஜி கணேசன் படம் அதில் சொத்தை பிரிப்பான் பிரிக்கும் பொழுது என்ன பண்ணுவான் தெரியுங்களா பிரித்து கேட்டுருவான் உட்காந்துருப்பான் எல்லா சொத்து பத்திரம் நகை பாத்திரமெல்லாம் ஒரு பக்கம் அடிக்க வச்சுருப்பான் இந்த சைடு ஃபுல்லாக அடிக்க வச்சுருப்பான் சேரில் உட்காந்துட்டு இருக்க ரெண்டு பங்கு உனக்கு வேறு பங்கு எடுத்துக்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் ஏன்னா ஒரு பங்கு தான் நான் வச்சுருக்கேன் என்ன ரெண்டு பங்கு எங்களுக்கு ஒருத்தருக்கு புரியாது அந்த பஞ்சாயத்துக்கு வந்தவங்கள யோசிப்பாங்க என்ன ஒன்றை போ இதை மொத்தமாக வச்சுட்டு ரெண்டு பங்கு இருக்குது ரெண்டு பங்கு இருக்குதுன்னு சொல்கிறாரு அதில் ஒரு பங்கு எடுத்துக்கணும் என்ன அவருக்கு வந்து மூலகளை குழம்பு போச்சான்னு யோசிப்பாங்க எல்லாரும் அதில் இன்னொரு ஹீரோயின்னு சொல்வா அவரை ஒரு பங்காக வச்சிருக்காரு சொத்தப்பூரா ஒரு பங்காக வச்சுருக்காரு அவரை போய் கேளுங்கன்றான் என் போய் அவர் காலில் விழுந்து தம்பி எங்கே நீங்கள் தான் வேணும்பான் எனக்கு சொத்து வேணாம்பான் அது மாதிரி பகவானை விட்டுட்டு மற்ற பொருளெல்லாம் நாம் கேட்குறோம் பகவான் என்ன சொல்கிறான்னு சொன்னால் நீ என்னையை கேட்டீங்கன்னா அதுவும் சேர்ந்து உனக்கு கிடைக்குங்கிற நீ பொருளை கேட்டால் பொருள் மட்டும்தான் கிடைக்கும் நீ என்னைய கேட்டேன்னு சொன்னால் உனக்கு அதுவும் கிடைக்கும் சொல்கிறார் பார்ப்போம் இந்த அபக்தர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பக்தி இல்லாதவனாம் அவரை விட்டு போட்டு இந்த பொருளை மட்டும் கேட்கின்றார்கள் அவரை சரியாக புரிஞ்சுக்கலைங்கிறார் பகவானை பத்திரகிரியார் சொல்ற மோகம் என்ற கல்லை குளித்து விவேகத்தை இழந்து நிற்கிறார்கள்ங்கிறார் பத்திரகிரியார் அப்படியே அறிவில்லாமல் நம்ம அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார் கடவுளை முழுசாக நம்புறது கிடையாது ஆசையை பார்த்தீங்கன்னா அதர்மமான ஆசை வீணான் ஆசை அறிவு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்க மாட்டான் எதது மோசமான விஷயம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினப்பானா இந்த பக்தர்களுடைய நிலையை சொல்லி அதனால் என்ன பண்ணுறான் என்ன செஞ்சாலும் கூட ஒரு கோமம் கூட பண்ண கூட ஒழுங்காக பண்ண மாட்டான் ஒரு பூஜை பண்ணால் கூட ஒழுங்காக பண்ண மாட்டான் எல்லாத்தையும் தப்பு தப்பாக பண்ணி அறிவை இழந்து கிடக்கிறார்கள் சொல்கிறாரு இதெல்லாம் பக்தி இல்லாதவர்களுடைய நிலையை சொல்கிறேன் பக்தர்கள் இவன் என்ன சொல்கிறான்னா கடவுளாக முழு மனசாக ஈடுபடுத்துறவேன் வேற உலக விஷயங்களில் பிடிப்பதோட கடவுளை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டானா இந்த பிரபஞ்சம் அனைத்தும் அவரே அப்படிங்கிற புத்தி இருக்குது பாட்டும் நானே பாவும் நானே நான் அசைந்தால் அசையும் அகிலம் அது மாதிரி எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அவரை விட்டு நான் எதுக்கு வேறதான் பிடிக்கணும் அவர் எல்லாம் சொல்லி இவன் அறிவோடு என்ன பண்ணுறான் கடவுளே கதின்னு சொல்லி முயற்சி பண்ணுறான்னா இன்னொன்று சொல்கிறார் ஏன் நானே கதி நானே பார்த்துட்டு சும்மா உட்காந்துருக்க மாட்டான் என்னை கதியாக வச்சுக்கிட்டு எல்லா முயற்சியும் பண்ணுவான் என்னை அடைவதற்கு வேண்டிய அனைத்து முயற்சிகளையும் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஜபம் பண்ணுவான் தியானம் பண்ணுவான் வழிபாடு பண்ணுவான் அதுக்கு சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கவல்ல முயற்சியும் செய்வான் அப்படிங்கிறார் பிரார்த்தனை செய்து கொண்டு தியானமோ வழிபாடோ பூஜையை தொடர்ந்து விடாமல் முயற்சி செய்து கொண்டே இருப்பான்ங்கிறார் இவன் அடைகிறதுக்கு முயற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னு எல்லாமே கிடைக்கும் தோல்வி வரும் நிறையா தோல்வி வரும்போது தோன்று விட மாட்டான் ஒரு குழந்தை எதிரிச்சு நடக்க பழகுது முதல்ல ஒரு ஸ்டெப் வச்ச உடனே விழுந்துரும் பிறகு திருப்பி எந்திரிச்சு நடக்கும் எத்தனை தடவை விழுகுது விழுந்து டைமே என்ன ஆகும் பிறகு ஓடும் பிடிக்க முடியாது நம்மளால் அது மாதிரி வீழ்ச்சி வரும் ஆனால் விடாமல் முயற்சி செய்வான் அப்படிங்கிறார் விஸ்வாமித்தர் எத்தனை தடவை வீழ்ச்சி அடைஞ்சார் வரலையா வீண்டு வந்தாரில் அது மாதிரி என்னுடைய பெருமையை நன்கு புரிந்து என்னுடைய சுரூபத்தை புரிந்து என்னையே நாடுவார்கள் அப்படிங்கிறார் ஒரு விஷயம் கடவுள்கிட்ட நீங்கள் பார்த்திங்கன்னா அவரை நான்னா எல்லாமே கிடைக்கும் அவருடைய சார்ந்த பொருளும் கிடைக்கும் பொருளை நான் அவர் கிடைக்க மாட்டார் இந்த நாகக்கடையில் போய் தங்க வாங்கினா வெள்ளி இலவசம்மா வெள்ளி வாங்கினா தங்க கிடைக்குமா நம்ம தங்கத்தை போட்டுவிட்டு வெள்ளி தங்கமான வெள்ளி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது மாதிரி கடவுளை நான்னா எல்லாமே கிடைக்கும் நேர சொல்கிறாரு பார்க்கலாம் பிறகு இந்த கடவுளை எப்படி வழிபடுவது அப்படிங்கிறார் என்ன சொல்கிறாரு சொன்னால் எத்தனையோ இஷ்ட தெய்வங்கள் இருக்குது குலதெய்வ வழிபாடு இருக்குது பெரிய கடவுள்களில் வழிபடுறோம் யாரை வழிபட்டாலும் அவரே அனைத்து ஆற்றலும் உள்ளவர் அவரே எல்லாம் எல்லா குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா சிவன் விஷ்ணு வடிவாகத்தையும் இருக்கும் பேர் வேறு வேறு பேரில் அம்பால் வடிவமாக இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் அவரே எல்லாங்கிற புத்தியோட வழிபடுவான் நம்ம எல்லாம் அப்படிங்கிற ஒரு அறிவு இருக்கும் அந்த தெய்வத்தோடு அவன் வழிபடுவான்ங்கிறார் எல்லா வடிவங்களில் வழிபட்டாலும் எல்லாம் அந்த மேலான அழியாத தத்துவமேங்கிற புத்தியோட வழிபடுவானுங்கிறார் அப்படிதான் வழிபடணுங்கிறார் இப்போ நம்ம மதத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு சொன்னிங்கன்னா எல்லாவற்றையும் கடவுளாக வழிபடுறதுக்கு ஒரு வாய்ப்பே இருக்குது இப்போ தைப்பொங்கல் வந்துச்சு பொங்கலுக்கு என்ன பண்ணுறோம் மாட்டை வழிபடுறோம் சூரியனை வழிபடுறோம் சூரிய பகவான் அன்றைக்கே வழிபடுறது தெரியுமா தை ஒன்னாந்தே உத்தராயணம் ஆரம் உத்தராயனை ஆரம்பிக்குது வெயில் கொளுத்த போகுது மலையெல்லாம் முடிஞ்சு உத்தராயணம் ஆரம்பிக்க போகுது அளவாக கொளுத்து வெயில் அடிக்காம இருந்துடாத அப்படின்னு சொல்லி அந்த சு உத்தராயன் அதே மாதிரி ஆடி ஒன்று வழிவிடுவோம் தட்சிணாயனை ஆரம்பிக்குது பார்த்துருக்கா ஆடி பெருக்கு நதிக்கெல்லாம் பூஜை பண்ணுவோம் மழை காலம் ஆரம்பிக்க போகுது தண்ணியே வராமையும் கெடுத்துடாத ரொம்ப வந்து அழிச்சும் போடாது இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் சரஸ்வதி பூஜை பாருங்க ஆயுத பூஜைன்னே பேர் எல்லா ஆயுதங்களையும் கடவுளாக நினச்சி வழிபடுவோம் இந்த பக்தன் வந்து எதை எடுத்தாலும் வழிபடுவோம் இது நம்மளை ஏரியாமல் இருக்குது நம்ம வழிபாட்டு முறைகளிலேயே எல்லாத்தையும் வழிபடுற ஒன்று இருக்குது நான் நம்மளுக்கு தான் இருக்குது மற்றவங்க இல்லையே நினச்ச மதுரையில் ஒரு பாக்ஷா சைக்கிள் ஒரு கடை சைக்கிள் கடை சரஸ்வதி பூஜான்னு ஏன் பார்த்து அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருந்துச்சு அவர் வந்து எல்லா சைக்கிளிங் கழுவி அந்த மிஷினெலாம் அப்படியே தொடச்சி கிடச்ச சந்தனம் கும்பலாம் போட்டு வச்சு அந்த மசூதி படத்தையும் போட்டு வச்சுட்டுருந்தார் நீங்கள் என்ன மு இதெல்லாம் வைக்கிறீங்களேன்னு கேட்டேன் அது வேறு சாமி நம்ம தொழிலை கும்பிடணுமா இல்லையா அப்படின்னு அந்த ஜாமான்லாம் வச்சு கும்பிடுறாரு இப்போ அதை கடவுளாக அந்த ஒரு பாவனை எல்லாேருக்கும் இயல்பாகவே இருக்குது சரஸ்வதி பூஜை லட்சுமி எத்தனை பூஜைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கடவுளுடைய சொரூபம் என்று வழிபடுவான் இவன் அப்படிங்கிறார் வேற இன்னொரு விஷயம் என்னென்னா விஸ்வரூப பக்தி பார்க்குற எல்லாத்தையுமே உறவுகளும் குழந்தைகளும் தாத்தா பாட்டனார் யாராக இருந்தாலும் சரி எந்த பொருளாக இருந்தாலும் சரி அதுவும் கடவுளுடைய ரூபம் இந்த விஸ்வரூப பக்தியை பத்தாவது அத்தியாயம் பதினோராவது அத்தியாய ரெண்டு அத்தியாயத்தில் முழுசாக வளர்க்குறார் இங்கே சுருக்கமா எல்லாம் நானே எல்லா ரூபத்திலும் என்னை வழிபடுவார்கள்ங்கிறார் எல்லா வடிவத்திலும் வழிபடுவார் சூரியன் வடிவில் வழிபடுறது மலை சொல்கிறார் மலையை பெய்விக்கிறதும் நான் தேன் பெய்யாமல் தடுக்கிறது நான் தேங்குறார் மலையை பெய்கிறது நான் தேன் மலையை பெய்யாமல் தடுக்கிறது நான் தேங்கிறார் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மலைங்கிறார் அப்படி மலையை பெஞ்சு கெடுக்கிறது பெய்யாமல் கெடுக்கிறது இது ரெண்டும் நான்தான் செய்கிறேங்கிறார் பவானே அப்போ எப்படி பாருங்கள் ஓங்காரமும் நானே அப்படிங்கிறார் ஓங்காரம்னா ஓங்காரத்தில் உருவம் அருவம் ரெண்டுமே இருக்குது கடைசியில் காலதத்துவம் மரணமும் நானே அப்படிங்கிறார் இந்த எல்லாருக்கும் மரண பயம் ஒன்று வரும் மரண பயம் இல்லாத ஜீவராசியே கிடையாது இதில் மனிதர்களுக்கு ரொம்ப அதிகம் இந்த மரணமும் நானே அப்படிங்கிறார் அதையும் கடவுளுடைய அதுவும் கடவுள் ரூபத்திலையும் வருது வேறு எந்த ரூபத்துலேயும் கிடையாது அதை நாம் புரிஞ்சுக்கிறணும் அதாவது இந்த உடம்புக்குள்ள நாம் வந்து ஒரு வாடகை வீடு மாதிரி வந்திருக்கோம் ஆனால் இந்த வாடகை வீட்டில் இருக்கணும்னு பெருமனண்டாக நேரம் எல்லாேருமே நினைக்கிறோமா அதாவது ஒரு அரசன் வந்து காட்டைக்கு காட்டுக்கு வேட்டைக்கு போனான் நான் மந்திரிமார்கள் எல்லோரும் கூடையும் போன உடனே போய் என்ன பண்ணிட்டோம் பாதை மாறிவிட்டான் பாதை மாறிட்டான் போக முடியலை மாற்றிக்கிட்டான் பாதையும் தெரியலை அவங்களையும் கண்டுபிடிக்க முடியலை சாப்பிடலை பசியோடு இருக்கான் இரட்டிருச்சு மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு பார்த்தா தூரத்தில் ஒரு குடிசை தெரிஞ்சிருக்கு சரி இன்றைக்கி நைட்டு அங்கே போய் போய் மழை நனைஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது அங்கே போனால் அங்கே ஒரு முடவன் இருக்கானா அந்த முடவன் எப்படின்னா அவன் காலு கை நடக்க முடியாதனால அதை சுற்றி அஸ்தப்படுத்தி வச்சுருக்கான் அந்த குடிசையை சுற்றி ரொம்ப தூரம் போக முடியாது அதனால் ஒரு அஸ்தமாவும் இருக்குது மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது ஒரு உள்ளே போனவுடனே போகிற என்னன்னு கேட்குறான் அந்த மாதிரி அங்கேருந்து வந்தேன் பாத மாறிட்டேன் இன்றைக்கி ஒரு நாள் தஞ்சிக்கிறேன்னு கேட்குறான் இன்றைக்கு மட்டுந்தான் இந்த அங்கேனும் நாளைக்கு காலையில் போயிடணும்னு நான் சொல்கிறேன் இங்கே வேணா தங்குவானா காலையில் போயிடலாம் அப்படின்ட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறாராம் பசி போடுறதும்மா இருக்குது ஏதோ பழசு ஏதோ வச்சுருந்ததை கொடுக்குறான் சாப்பிட்டுட்டு இப்படி ஒரு அமிர்தமான உணவு ஒரு நாள் கூட அரண்மனையில் சாப்பிட்டதே இல்லையாங்கிறார் இப்படி ஒரு ஏன்னா பசியில் அந்த ருசி தெரியலை அவருக்கு பசியில் அந்த ருசி தெரியலை அரண்மனையில் எல்லாம் இருக்குது பயிற்சி சாப்பிட்டா தானே மேலே மேலே போட்டுக்கிட்டே இருக்கிறது இங்கே பசி கொடுமையில் அந்த அவங்க கொடுத்த சாதாரண உணவு அமிர்தமாக இருக்கான் அப்போ அமிர்தமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு சரின்ட்டு சாப்பிட்டு படுத்துடுறாரு வெளியே மழை வெளியே நிற்கவே முடியாது அதுக்கு இந்த நாத்தமாக இருந்தாலும் கூட பரவாயில்லையுன்னு சொல்லிவிட்டு இந்த குடிசையில் தங்கிடறாரு ஏன்னா வெளியே நிற்க முடியாதே பசியோடு இருந்தது சாப்பிட்டே இப்போ தங்கிடறாரு காலையில் இப்படி ஒரு சாப்பாடு கிடச்சதே இல்லை நான் நல்லா சாப்பிட் நல்லா தூங்கினேன் எதுக்கு அரண்மனையில் இங்கேயே இருந்துக்கிறேங்கிறாரு கோமாட்டேங்கிறாரு இவனுக்கு வம்பா போச்சு நான் இங்கே இருந்துக்கிறேன்னு பாட்டப்பார் அவங்கெல்லாம் தேடி வந்து வம்பா பிடிச்சி இழுத்துட்டு போனாங்களாம் என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி தங்கிறதுக்கு வெளியே வழி இல்லாமல் இந்த உடம்புக்குள்ள வந்துட்டோமா இதில் சின்ன சின்ன சுகத்தை பகவான் வந்து இந்தப்படி பழைய சாப்பாடு ஒரு மலையில் நனையாமல் இப்படி ஒரு கொடுத்த உடனே அந்த சுகத்தில் மூழ்கி நான் போக மாட்டேன்னு பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கமா பாரதிய ஒரு காளாக வாடா உன்னை எட்டி உதைக்கிறேங்கிறார் அவர் எவ்வளோ மரணத்தை வரவேற்க வேறு பாருங்கள் பாரதியார் அப்படி மரணமும் எல்லாருக்கும் இருக்குது ஒரு கிழவி கூட சொல்லிச்சுமாங்க டெய்லி வர கட்ட தூக்கிட்டு வருமா தூக்கி கீழே வைக்குமா எமத யம தர்மராஜா உனக்கு கருணையே இல்லையா இன்னைக்கு சீக்கிரம் வந்து கூப்பிட்டு வயசான கிளவி பேரம் பேத்தி கொள்ளு பேத்தி எடுத்தாச்சு வருமா தூ தூக்கிட்டு போக ஒரு நாள் பார்த்தாரன் யம தர்மராஜா டக்குன்னு வந்து முன்னாடி நான் தான் யமதர்மராஜா நீ டெய்லி கேட்குற வா கூட போகணும் நீங்கள் கூப்பிட்டு போக வந்தீங்களா கொஞ்சம் மஞ்ச மஞ்சம் பாருங்கள் இன்னும் கொள்ளு பேத்தி கல்யாணம் ஆகலை அதுக்கு பிறகு வரேன்னுச்சான் ஏன்னா போக மனசு வராது யாராக இருந்தாலும் இந்த உடம்பு விட்டு அப்படின்னா சொல்றது அந்த காலதத்துவம் கடவுளே நினச்சோம்னு சொன்னால் அதுக்கு நாம் சங்கடப்பட மாட்டேன் அதுவும் இறைவனே அப்படிங்கிறார் இப்படி எல்லாமே நான் இந்த ராஜா வந்து ஜீவாத்மா அந்த குடிசை வந்து உடம்பு மாதிரி ஏதோ வ வலி இல்லாமல் அந்த உடம்புக்குள்ள வந்துட்டோம் இருக்கிற வரை இருந்துட்டு டக்குன்னு மூட்டை எக்கிட்டு கிளம்ப பார்க்கணுங்கிறார் தயாராக இருக்கணுங்கிறார் இந்த மரண பயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறார் அது மட்டும் இல்லை ஞான யோக பக்தியும் வேண்டும் கடவுள் யார் நான் யார் இந்த உலகம் யார் இப்போ பண்ணுறதெல்லாம் நம்ம ஞானயோக பக்தி எல்லாம் பண்ணிவிட்டு பக்திகளோடு நிற்கக்கூடாது விசாரம் செய்து தத்துவத்தை புரிந்து கடவுளுடைய உண்மைஸ்வரூபத்தை அறிய வேண்டும் அதுதான் நம்மளுக்கு முழுமையான உயரத்திலிருந்து விடுவிக்கும் அப்படிங்கிறார் நாரதரே நிறைய படிச்சுட்டு மனசை துக்கம் போலையாம் இந்த ஜனகாதி முனிவர்கள் இருக்காங்கல்ல நம்ம ஜனத்குமார்ட்ட போனாராம் தக்ஷாமூர்த்தியுடைய சிஷ்யர்கிட்ட போன உடனே எனக்கு மனசில் கவலையாக போகல அப்படின்னாராம் என்ன படிச்சிருக்க நான் எல்லா வேதமும் படிச்சிருக்கேன் சொற்பொருளை உ சொ்பொருளை உணர்ந்து கொண்டேன் உட்பொருளை உணரவில்லைன்னாராம் படித்தாலும் போகல எல்லாம் இந்த படித்திருக்கேன் அந்த தெரியும் அந்த கணித தெரியும் இது தெரியும் இந்த சாஸ்திரம் தெரியும் எல்லாம் சொல்லியிருக்காரு பிரம்ம வித்தையை பற்றி புரிந்து கொண்டாயான்னு கேட்டுருக்க புரியலேன்னு நேரம் வெறும் அர்த்தம் தெரியும் புரியலன்னு நேரம் நீ பிரம்ம வித்தியை புரிஞ்சாத்தன் பூம வித்யான்னு சொல்லி அந்த சாந்தோக உபநிஷத்தில் ஒரு அதியாயம் இருக்குது நாரதருக்கு சனத்குமாரர் வந்து உபதேசம் பண்ணுறது அது மாதிரி என்ன அறிந்தாலும் இந்த தத்துவத்தையும் இதுவும் ஒரு பக்தி ஞான யோக பக்தி இதுக்கும் வரணுங்கிறார் இந்த பக்தியும் அந்த ஆத்மவித்தையை பிரிந்து கொண்டு இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் வந்த கர்மயோக பக்தி நாம் வந்து முயற்சி சொன்னார்கள் இறை வழிபாட்டுடன் அனைத்து காரியங்களையும் கடவுளிடம் சரணாகதி அடைந்து அவருக்கு அர்ப்பணம் செய்து நாம் வழிபடுவது கர்மயோக பக்தி ரெண்டாவது பூஜை தியானம் பக்தி வழிபாடு ஜபம் இதெல்லாம் இதெல்லாம் உபாசனா பக்தின்னு பேர் இதற்கு பிறகு இந்த விசாரம் என்பது ஞானஞ்சோம் இது மூணுமே பக்தி தான் இதுதான் மோட்ச சாதனம் இந்த பக்தி இருந்தால் மட்டுமே நாம் துயரத்தில் இருந்து முற்றிலும் விடுபட முடியும் அப்படிங்கிறார் இந்த பக் வந்து இந்த சாதனைலாம் செஞ்சிட்டான்னா இந்த உலகத்தில் எப்படி வாழலாம்னு சொன்னால் பாதுகாப்போடு வாழலாம் நிலையான ஒன்றை பிடித்தது மாதிரி கடவுளை பிடித்து கொண்டு வாழலாம் இந்த கங்கையில் அன்னிக்கி ஏற்கனவே பஞ்சதீசியிலிருந்து உதாரணம் சொல்லியிருக்கேன் கங்கை பெருக்கெடுத்து ஓடுது அதில் வெள்ளம் பார்த்திங்கன்னா ஹரித்துவரம் அவ்வளோ ஸ்பீடாக அவ்வளோ குளிக்க முடியாது பொண்ணும் எழுத்து எங்கே கொண்டு போகணும்னு தெரியாது சுற்றி கம்பி போட்டிருப்பாங்க வலை செயின் வரை போட்டிருப்பாங்க அதில் போய் நீங்கள் ஆனந்தமாக குளிக்கலாம் எங்கென்னா அது வெள்ளம் வந்தால் அதுக்குள்ளதே கிடப்பீங்க வெளியே அவங்கள அடிச்சிட்டு போகாது மாதிரி இந்த பாதுகா இந்த இந்த இந்த சாதனை எல்லாம் செஞ்சோம்னு சொன்னால் இந்த கங்கைக்குள்ள பெருக்கெடுத்து ஓடுற கங்கைக்குள்ளே வளைக்குள்ளையும் கம்பியை பிடிச்சிட்டு குளிக்கிறது மாதிரி இந்த உலகம் என்ற இந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகாமல் ஆனந்தமாக நீந்த முடியும்னு சொல்கிறார் இது பக்தி என்ற சாதனத்தை எடுத்துக்கொண்டால் நாம் என்ன பண்ணலாம் அழகாக அந்த உலக வாழ்க்கையில் வாழலாம் மூன்று விதமான பக்தி பூஜை பண்ணுறது மட்டும் பக்தி கிடையாது கர்மயோக வாழ்க்கையும் பக்தி உபாசனை பூஜை ஜபமும் பக்தி ஞான விசாரம் இதுவும் பக்தி இந்த மூன்று சாதனையும் பக்திங்கிறாரு செஞ்சு அதிலிருந்து விடுபட வேண்டும் அப்படிங்கிறார் பக்தி இல்லாதவன் துயரத்திலே தான் இருப்பான் பக்தியுடையவன் மீண்டு வந்து விடுவான் இது மோட்ச சாதனம் அடுத்த தலைப்பு இந்த பக்தியை இரண்டாக பிரிக்கிறார் சகாம பக்தி நிஷ்காம பக்தி சகாம பக்தின்னு என்ன பேரை ஞாபகத்தோ பேரை வச்சோன்னு பயந்துட இந்த உலக சுகத்திற்காக உலக பொருள்களுக்காக அல்லது சொர்க்கமுறை உள்ள சுகத்திற்காக நாம் கடவுளை வழிபட்டால் அதற்கு பேர் பயன் கருதிய பக்தி அல்லது சகாம பக்தி கடவுளுக்காக கடவுளை அடிவொழி அடைவதற்காக நிலையான ஒன்றை பிடிப்பதற்காக வழிபட்டால் அது நிஷ்காம பக்தி உண்மையிலேயே பயன் கருதிய பக்தி பயன்கருதா பக்தின்னு சொல்லுவாங்க பயன் கருதிய பக்தி சகாம பக்தி பயன்கருதா பக்தி நிஷ்காம பக்தி இந்த நிஷ்காம பக்திக்கு பயன்கிறதா பக்தின்னு சொல்கிறதே தப்பு பெரிய பயனை கருதுகிறோம் இது சின்ன பயனைத்தையும் கருதுகிறோம் உலக விஷயம் சின்ன பயன் இதை கருதுன்னா பயன் கருதிய பக்தியான் கடவுள் வந்து பெரியவர் இல்லையா அவரை நாடி போனால் அது எப்படி பயன் கருதாத கத்தின்னு சொல்ல முடியும் உண்மையிலே அதை தான் பக்தி ஆனால் அதை பயன்கிறதா பக்தி உலகத்தில் உள்ள பொருள்களை கருதாமல் செய்கின்ற பக்தின் பேர் சித்மமானந்தத்தை சித்தமானந்தரோட சத்சங்கத்தில் சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தார் துறவிகளை பற்றி பேச்சு வந்துச்சு எல்லாம் கிரகாஸ்தர்கள் தான் நாங்கள் உட்காந்துரு எல்லாருமே கிரகஷத்தர்கள் தான் பாடம் கேட்குறவங்கெல்லாம் நிறைய கூட்டம் உட்காந்துருக்கு இருப்பதிலேயே உயர்ந்ததை துறப்பது தான் துறவுன்னு ஒரு டாப்பிக்கு நம்மகிட்ட வந்து சும்மா நம்ம பிடிக்காத துறக்கிறது துறவு கிடையாது நம்மகிட்ட எது உயர்வாக இருக்கோ அதை துறக்கிறதே துறவு அப்படின்னு சொல்லி டாபிக் பேசுகிறாரு பேசும்பொழுது என்ன சொன்னார்னால் எங்களை விட நீங்கள்தான் பெரிய துறவிகள்னார் எல்லாத்தையும் எல்லோரும் முழித்தாங்க நாங்கள் வந்து கடவுளுக்காக சின்ன பொருளை திறந்துட்டு வந்துட்டோம் இதை உலக பொருள்களை நீங்கள் கடவுளே திறந்துட்டீங்கல்ல அவன் எது பெரிய துறவுன்னு கேட்டார் கடவுள் பெரிய பொருள் இல்லையா அது மாதிரி நாடுறது பயன்கிறதா பக்தின்னு எப்படி சொல்ல முடியும் சொல்கிறேன் உண்மையிலே பெரிய பயன் அது தான் ஆனால் இங்கே பக்தி கடவுளை நாடுவதை நிஷ்காம பக்தி அப்படிங்கிறார் அந்த நிஷ்கா சகாம பக்தியில் எப்படின்னா கடவுளை வழிபடுவாங்க நல்ல புண்ணியத்தை சேர்ப்பாங்க வேதங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு மூன்று வேதங்களில் சொல்லப்பட்டேன்னு சொல்கிறார் அதாவது மூன்று வேதம் நீங்கள் சொல்கிறாரு அதரவனு வேதத்தை சொல்லலை ஏன்னா அந்த மூன்று வேதங்களில் உள்ள மந்திரங்கள் தான் அதரவன வேதத்தில் வருதான் அதுக்காக சொல்கிறார் அதில் அப்படியே வர்ணனை பண்ணியிருக்கு இந்த யாகம் பண்ணிணா இப்படி சுர்கம் கிடைக்கும் இந்த யாகம் பண்ணால் இந்த சொர்க்கத்துக்கு போகலாம் அதெல்லாம் கேட்ட உடனே அதில் மூழ்கி அதிலேயே மூழ்கிறது கடவுள் அவர் அவர் எதுக்கு அவர் கொடுத்த பொருள் போதும் அப்படின்னு செய்கிற பக்திக்கு பேர் சகாம் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பக்தி வந்து பண்ணி நிறைய புண்ணியம் கிடைக்குமா ஒன்று புண்ணியத்தினால இங்கேயே நல்ல பிறகு சுகத்தை அனுபவிப்போம் புண்ணியம் தேர்ந்தோன்னு திருப்பி பிறப்போம் இல்லை சொர்க்கலோகம் போவோம் அங்கே போய் என்ன நல்ல புண்ணியம் சுகத்தை அனுபவிச்சுட்டு தேர்ந்தவுடனா தபார்னு கீழே வந்துடுன்னு போக வர போக வர இது சகாம பக்தி அதுவும் பக்தி நல்ல காரியம்தான் புண்ணியம்தான் கிடைக்கும் புண்ணியம் கிடைச்சாலும் கூட மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது இது வந்து சகாம பக்தின்னு சொல்கிறார் பிறகு அதில் இன்னொன்று சொல்கிறார் தேவதைகளெல்லாம் வழிபடுறாங்க அந்த தேவதைகளும் உண்மையிலே சீவர்கள் தான் சில தேவதைகள் சீக்கிரம் நம்மளுக்கு வந்து பலன் கிட கிடச்சிரும் கடோமணி சம நானும் உன்னைய மாதிரி நான் ஜீவனாக இருந்தேன் நிறைய புண்ணியம் பண்ணதுனால அந்த யம பதவி கிடச்சிங்கிறார் ஆனால் அவங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் சக்தி அதிகமாக இருக்குது இப்போ ராஜாவுக்கு ஃபுல் பவர் இருக்குது மந்திரிக்கும் பவர் இருக்குல்ல அவர் கீழ இருக்கும் பவர் இருக்குல்ல அது மாதிரி தேவதைகளுக்கு ஆனால் எல்லா பவர் யார்கிட்டருந்து வந்திருக்கு ராஜாட்டிருந்தே வந்திருக்கு அது தெரியாது அவங்களுக்கு இந்த தேவதையை வழிபாடு உனக்கு அப்போத்தையும் இந்த காரியம் நடக்கும் அதுவும் அவர்தான் கொடுக்குறேங்கிறார் நீ எந்த தேவதையை வழிபட்டாலும் அது ஏன்ட்டு இருந்து வருது அப்படிங்கிறார் தேப்ப தண்ணியை திறந்து வர்றோம் இந்த டேப்பில் தான் தண்ணி வருதுன்னா அந்த எல்லா டேப்புக்கும் தண்ணி எங்கேருந்து வருது டேங்கில் இருந்து வருது பகவான் என்ன சொன்ன எந்த தேவதையை வழிபட்டாலும் சரின்ற இந்த காரியத்துக்கு சொல்வோம்ல இதுக்கு இந்த பூஜை பண்ணு இதுக்கு இந்த நவகரக பூஜை பண்ணு இதுக்கு சூரியனாக பண்ணு எல்லாம் பண்ணுங்கள் தப்பு இல்லை எல்லாம் நான் தான் கொடுக்குறேங்கிறார் ஒரு பகவான் இதெல்லாம் தெரியாமல் தேவதைகளை வழிபடுகிறார்கள் வழிபட்டு புண்ணியத்தை சேர்க்கிறார்கள் புண்ணியத்தின் பலனாக சொர்க்கம் முதலிய லோகங்களை அடைந்து அந்த புண்ணியம் தீர்ந்தவுடன் மீண்டும் இந்த லோகத்தை அடைகிறார்கள் அப்படிங்கிறார் இந்த தேவதைகளுக்கெல்லாம் கூட சில நேரம் அகங்காரம் வந்துடுமா என்ன பண்ணிச்சுக்கெல்லாம் ஒரு விட ஏதோ ஒரு வெற்றி வந்து போகும்பொழுது கடவுள் வந்து கூட வந்து அவருடைய அணுக்கிரகத்தில் வெற்றி அடைஞ்சாச்சு ஆணவம் வந்துடுச்சு கேணவ பணிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்கிறது என்ன என்ன பண்ணாங்கன்னா இவங்க அகங்காரத்தை ஒடுக்கும்னு நினச்சாரான் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் எக்ஷனின் ஒரு எக்ஷன் வடிவத்தில் வந்தாராம் வந்த உடனே யார் அது வந்திருக்காரு இந்திரம் போய் நீங்கள் யாருன்னு பார்த்து என்னென்னு கேட்டுவா அப்படின்னு சொல்லி அக்னி தேவன் அனுப்பிச்சாப்பிலே அக்னி பவான் வந்தாரான் யார் நீங்கள் நான் தான் ஆக்ஷன் நீ யார் நான் அக்னி பவன் நீ என்ன பண்ண முடியும் நான் வந்து அத்தனை எரிச்சிருவேன் எனக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது அப்படின்னாரான் ஒரு புல் எடுத்து போட்டு தேறி பார்ப்போம் அப்படின்னாரான் அவரால் ஒன்றுமே பண்ண முடியலையா உள்ளவே இருக்கு முன்னே ஓடி பயந்து ஓடி ஆன்ட்டுட்டார் யாரோ ஒரு அப்புறம் என்ன வாயுதவன் அனுப்பிச்சி விட்டாரான் வாயுதவன் வந்தாரான் நான் எல்லாத்தையும் ஈஷியை தூக்கி எவ்வளோ பெரிய பொருளாதார காற்றுல தூக்கிடுவேன் அப்படின்னா இந்த புள்ள தூக்குனாரான் அசைச்சப்பட முடியல அவரால் பிறகு என்ன பண்ணார் இந்திரன் இது ஏதோ வேறால் வந்தவொடனே பிறகு பார்வதி சிவனோட காட்சி கொடுத்தாரான் அவர் அவங்க ஆணவத்தை அழிக்கிறதுக்காக எந்த தேவதையாக இருந்தாலும் நான் தேங்கிறார் நான் என் மூலமாகத்தையும் வருதே ஒளியே ஆணவம் கூடாதுங்கிறதுக்காக அந்த ஒரு கேனோபனுஷத்தில் வரும் அது பிறகு பூதங்களை வழிபட்டால் பூதங்களை அடைகிறார்கள் சில பேர் ஆவிகளை வழி விடுவாங்க பார்த்தீங்கன்னா ஆவியாகவே மாறிடுவான் நீங்கள் முகத்தை பார்த்தா பேய் மாதிரி தான் இருக்கும் இந்த பேய்க்கு பூஜை பண்ணுறாங்க பார்த்துருக்கீங்களா அவங்க முகத்தை பாருங்கள் பேய் பிடிச்ச மாதிரி தான் நீ எப்படி வழிபடுறையோ அப்படித்தான் ஆவேங்கிறார் அவர் அதனால் இதெல்லாம் விட்டுட்டு கடைசியில் என்னை நாடி நிஷ்காம பக்திக்கு வா அப்படிங்கிறார் நிஷ்காம பக்தின் சின்ன பொருளை விட்டு போட்டு பெரிய பொருளை நாடுவது அப்படிங்கிறார் அதில் ஒரு உறுதிமொழி கொடுக்குறாரு நம்ம என்ன செய்கிறோம் எப்பா நீ கடவுள் கடவுள்னு அலைகிற குடும்பத்தை யார் காப்பாற்றுறது சாமி சாமி நான் எம்மார் சுற்றிக்கிட்டே தெரிய சொல்லுவாங்க கடவுள் எப்போ பார்த்தாலும் கடவுள் கடவுள் சாமின்னு போய்கிட்டு கிராமத்துல எல்லாம் உண்டு ஒருத்தர் ரொம்ப கோயில் போனான்னு வச்சுக்கோங்க நான் ஆரம்ப காலத்தில் என்னவே நிறையா பேர் கூட வஞ்சிருக்காங்க வீட்லெலாம் இந்த வயசில் இப்படி தெரியிறாரு என்ன சொல்கிறார் பகவான் நீ எனக்காக என்னை நாடுவதற்காக வந்தால் உன்னை நான் பார்த்துக்கொள்கிறேன் இதை நம்புங்கிறார் உறுதிமொழி கொடுக்குறார் உன்னுடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்து கொள்ளுகிறேன்கிறார் எல்லாம் அவர் படைச்சது தானே நீ ஏங்கிட்ட வந்துட்டா நான் என்ன பண்ணுறேன் அதோட சேர்த்து நான் படைச்சதையும் உனக்கு கொடுத்துருவேன் அப்படிங்கிறார் பகவான் வேண்டும் எப்படி கிருஷ்ணர் வேண்டும் சொல்லியாச்சினாலே அவர் படம் அங்கே போயிடும் அது மாதிரி அவர் படைத்த பொருள் அது என்ன பண்ண முடியும் அவரே என்ன பண்ணுவார் நம்மளுக்கு எது தேவையோ அதை கரெக்டாக கொடுப்பார் கூடவும் கொடுக்க மாட்டார் கொடுக்க மாட்டார் நீங்கள் என்ன ரொம்ப ஒருத்தனை அழிக்கிறதுக்கு பகவானே சொல்கிறார் இந்திர ஒருத்தனை சொல்கிறான் அவனை வந்து அவனை கெடுக்கவே முடியலேன்னு ஒரு கதை ஒன்று இருக்குது அது எல்லாம் பண்ணி முயற்சி பண்ணி பார்க்குறேன் அவனை ஒன்றுமே அசைக்க முடியலை நிறைய செல்வத்தை அள்ளி கொட்டி எவ்வளவு அதிகமாக கட்டித்தரான் ஆட்டமாக ஆடிட்டான் திடீர்னு செல்வம் வந்தால் என்ன பண்ணுறது அப்படி எப்பயுமே இந்த ஆன்மீக வாழ்க்கையிலையே பார்த்திங்கன்னா கரெக்டாக கொண்டுக்கிட்டே போயிட்டே இருப்பார் பகவான் இல்லாட்டி நம்மளுக்கு பக்குவம்ஜான் கொடுப்பார் அதை கேண்டில் பண்ணுற விதம் இருக்குன்னு வச்சுங்களேன் பகவான் கொடுத்துருவார் தங்கத்தை வாங்கும்போது வெள்ளி இலவச மாதிரி இராமல் கேட அது மாதிரி கடவுளை கேட்டால் கடவுள் படைத்த பொருள்களும் நம்மை உலக வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக கிடைக்கும் அப்படிங்கிறார் எல்லாத்தையும் நம்ம கடவுளுக்கு அர்ப்பணித்தோம்னா அவர் நம்மளை பார்த்துக்கிடுவாருங்கிறார் இந்த ராஜ சோழன் வந்து அவர் அந்த பெரிய கோயிலை கட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு எந்த நாட்டிலேயுமே ஒருத்தன் வந்து ஒரு சயின்ஸ் ஒரு பொருளுக்கு ஒரு விஞ்ஞானி இருக்கான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கோடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்தா அவனை அந்த ராஜா பார்த்துக்கிறணும் நீங்கள் ராஜராஜ சோழன் சினிமா படத்திலே பார்க்கலாம் ஒரு சிற்பி வந்து பார்த்தா அந்த கோயிலை வடிக்கிறதுன்னு ரொம்ப கவனமாக அடிச்சுக்கிட்டே இருப்பார் ராஜா அவர் வருவார் ராஜா வருவார் இவர் என்ன பண்ணுற ராஜா இல்லை அவர் வெத்தலை போட்டுக்கிட்டு இருப்பார் அந்த எச்சிலை துப்ப போகும்போது ராஜராஜ சோழன் வந்து அதை வாங்கி அந்த கண்டத்தில் அவன் வாங்குவான் ஒரு ராஜா போய் ஒரு சிற்பியினுடைய எச்சில் வாங்கிறாருன்னா ஏன்னா அவருடைய சிந்தனை எண்ணம் முழுவதும் அந்த கோயிலை வடிக்கிறதுலே இருக்குது அப்போ அந்த எச்சில கூட வாங்கிறதுக்கு பகவான் தயாராக இருக்கிறார் அப்படி நீ எண்ணெய்ன்னு ஆடிவிட்டால் உன்னை நான் பார்த்து கொள்கிறேன் கரர் பகவான் நீ என்னை நாடிவிட்டால் அது உறுதிமொழி கொடுக்குறார் இதை நம்பு நான் உறுதிமொழி வருகிறேன் அப்படிங்கிறார் ஒரு பிரம்மச்சாரி ஒருத்தர் இருந்தார் தேனியில் திருநாவுக்கரசன் பேர் கன்னியாகுமிரிலேருந்து ரிஷிகேஷ் வரைக்கும் நடந்து போகிறதுன்னு ஒரு முடிவு பண்ணார் கன்னியாகுமிரிலேருந்து ரிஷிகேஷ் வரைக்கும் அது எல்லோரும் போகலாம் கையில் கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிட்டு எல்லா வச்சு போகலாம் அவர் என்ன முடிவு பண்ணார் தெரியுங்களா போட்டிருக்க ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கையில் ஒரு பைசா வச்சுக்கிற கூடாது யாராவது காசு கொடுத்தா வாங்கக்கூடாது சாப்பாடு கொடுத்தா வாங்கிக்கலாம் தங்க இடம் கொடுத்தா தங்கிக்கிடலாம் ஆனால் ஒரு பைசா கூட யார் கொடுத்தாலும் வாங்குறது இல்லைன்னு விரதம் எடுத்துட்டு கன்னியாகுமரியில் ஆரம்பித்தார் ரிஷிகேஷ் வரைக்கும் ஒரு நேரம் கூட பட்னியாக இருந்ததில் ஒரு நாள் கூட தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் போனது இல்லைங்கிறார் யார் பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டாராம் போயிட்டார் ரிஷிகேஷ்கு சொல்கிறார் அவர் நான் ரிஷிகேஷ் வந்து நடந்து வந்திருக்கேன் காசு யார்ட்டையும் வாங்கலை கொடுத்தோன்னு வாங்குறதில்லை மூணு நேரம் எனக்கு சாப்பாடு ஒரு நேரம் கூட இல்லாமல் இருந்ததில்லை தங்கிறது கடன் இல்லாமல் இருந்ததுங்கிற கம்பத்தில் ஒரு கோடீஸ்வரர் ஐயா நம்ம தேங்காய் ஆசிரம் ட்ரஸ்டியாக இருந்தார் பெரிய எஸ்டேட்லாம் ஆயிரம் ஏர் ஆயிரம் ஏக்கருக்கு மேலே இருக்குது பத்து நாள் சோழனா பையன் போய்ட்டு பிச்சு எடுத்து சாப்புட்னு கிளம்பிட்டார் அவர் சொல்கிறார் அப்படி போயிட்டு வந்தார் கூப்பி வச்சு சாப்பாடு ஓட்டாங்கிறார் ஒவ்வொரு நேரமே ஒரு தட்டை எடுத்துகிட்டு போய் கேட்பாரான் பார்த்துட்டு வாங்கி உட்காந்து சாப்பிடுங்கன்னு போடுவாங்களாம் அப்போ என்ன சொல் எனக்காக நீ வந்துட்டா உனக்காக நான் பார்த்துக்கிறேங்கிறது பகவான் இது நடந்திருக்கு நிறையா பகவான நம்பிக்கை வத்தாச்சுன்னு சொன்னால் அதுதான் பெரிய ட்ரஸ்ட்டுங்கிறார் அதாவது நம்பணும் நம் உலகத்திலையே நம்ப வேண்டியது பகவானை அந்த நம்பிக்கைதான் நம்மை பாதுகாக்கும் பெரிய கருவிங்கிறார் நம்ம பாருங்கள் மலைக்காக யாகம் பண்ணுறேன்னு போகிற இடத்துல சொன்னாராம் ஒருத்தர் வந்து குழந்தைகள் அவனுக்கு வாங்க மழைவே இந்த கோயில் போய் பூஜை பண்ணி யாகம் பண்ணுவோம் பூஜை பண்ணுவோம் மலைக்காகன்னு சொன்னாராம் இந்த குழந்தைங்க இருக்க வீட்டுக்கு போயிட்டு வரோம் நினச்சோம் எதுக்கு போகிறீங்க புடை எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் தான் யா பூஜை பண்ணணும்னு சொல்கிறீங்களா மழைக்காக வரும்போது நனைஞ்சிடுவோம்னு நினச்சிக்கலாம் இந்த நம்பிக்கை வருமா அப்படி நம்புறதில்ல நம்ப வேண்டியவங்கள நம்பியே ஆகணும் நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறார் சில நேரங்களில் நம்பக்கூடாத நம்பிடுவோம் அது கூட தப்பு இல்லைங்கிறார் பகவான் நம்புகிறவங்களை நம்பாமட்டால் பெரிய தப்பு நம்ப வேண்டியவங்கள கட்டாயம் நம்பிக்கை ஆகணும் சில பேர் பிச்சை போடுவாங்க பார்த்தீங்கன்னா காய் வேட்டிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருப்பான் இவர் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் எல்லாத்துக்கும் போடுவேன் பெரு ஏன் உங்களை ஏமாற்றிட்டு நிறையா பேர் சும்மா காய் வேட்டியை கட்டி பிச்சை வாங்கிட்டு போகிறாங்க சொன்ன ஒருத்தர் சொன்னார் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை உண்மையிலே ஒருத்தர் வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் கேட்டு அதுக்கு நான் கொடுக்காமல் போயிடக்கூடாது இல்லாத ஏ ஏமாற்றி வாங்குற வாங்கிட்டு போயிட்டேன் உண்மையானவனு போடாமல் இருந்துட்டால் பெரிய தப்பு அப்படின்பார் அது மாதிரி நம்பக்கூடியவங்க நம்பாமல் போனால் தப்பு கோட்டில் கூட பார்த்திங்கன்னா நிரபராய் தண்டிக்கக்கூடாதுங்கிறது முக்கியமான சட்டமே குற்றவாளி தப்பிச்சா கூட பரவாயில்லை அது மாதிரி நம்பாதவங்கள நம்பிட்டால் கூட மாறி வந்துடுவோம் சில பேர் பாருங்கள் வேட்கையில் போவாங்க போயி சாமியார்ட்ட போய் மாட்டிடுவாங்க ஆனால் அந்த சா கொஞ்ச நாள் அதுலேருந்து விடு விடுபட இங்கே வந்துடுவோம் யாரையுமே நம்பலைன்னா போகவே முடியாதான் எல்லா சாமியார் அப்படின்னா எங்கே போய் பார்க்க முடியும் நல்ல வழியை காட்டி விட்டுருவார் அதனால் என்ன சொல்கிறாருன்னா நம்புங்கள்ங்கிறார் என்னை நம்புங்கள் அப்படிங்கிறார் ஏதோ ஒரு சினிமா படத்தோடு எம்ஜிஆர் பேசுவார் என்னை நம்பிக்கெட்டவர்கள் யாரும் இல்லை நம்பாமல் கெட்டவர்கள் ஏராளம் உண்டும் பாரு அது மாதிரி பகவானை நம்பி யாரும் இல்லை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு ஆகவே என்னை நம்புங்கள்ங்கிறார் பகவானே பிறகு இந்த நிஷ்காம பக்தியில் இன்னொன்று இருக்குது இந்த மற்ற பக்தியில் பார்த்தீங்கன்னா விதியெல்லாம் இருக்குது இன்னம் செய்யணும் இந்நேரம் பூஜை பண்ணு இந்த ஹோமம் பண்ணு இதுக்கு இந்த பாலாபிஷேகம் பண்ணணும் இதுக்கு இத்தனை குடம் பண்ணணும் எல்லாம் விதி இருக்குது கடவுளுக்காக பண்ணுற பூஜையில் கடவுளை நாடி பண்ணுற பூஜையில் கால நியமம் பொருள் எந்த நியமும் கிடையாதுங்கிறார் எந்த நியமும் கிடையாது நீ கடவுளுக்காக பண்ணால் உனக்கு விதியே கிடையாது நீ எதை வேணால் இங்கே சொல்கிறார் இலை மலர் நீர் இது கொடுத்தா போதும்ப்பா என்ன பாவனையில் கொடுக்குறதும் பேர் கண்ணப்பண்ண என்ன கொடுத்தாரு மாமிஷத்தை கொடுத்தார் பாவனம்தான் அங்கே முக்கியம் கல்லறி நாயனார் என்ன பண்ண கள்ளத்தே எரிஞ்சார் அங்கே பாவனவே முக்கியம் நீ எந்த பாவனையோடு செய்கிறாய்கிறதே முக்கியமே ஊரில் எந்த பொருளுங்கிறதே நிஷ்காமம் வைக்கல முக்கியமே கிடையாதுங்கிறார் நம்ம முடி வெட்டுறோம்ல முடியலை மொட்டை போடுறோம் இதெல்லாம் எதுக்கு அழக காணிக்கையாக கொடுக்குறோம் சில பேர் பார்த்தீங்கன்னா நேத்திக்கட்டை போட்டுருவாங்க பிறகு மொட்டையோட மனசு வராது இந்த பெண்கள் நிறைய கூந்தல் வளர்த்துட்டு அது பிறகு என்னமோ அந்த அதுக்கு என்னமோ ஒரு பேராமையை கொஞ்சம் மூளை வெட்டுறது என்னது பூ அதுக்கு எதுக்கு வெனை அதான் போயா இதில் போய் சலூன்லேயும் நல்லா பண்ணி விட்டுறான் டெக்கரேஷன்லாம் பண்ணி விட்டுறான் பூமுடி வெட்டுறோம் பாங்க இது வந்து அழகை தியாகம் பண்ணுறது தியாக புத்தியோடு பண்ணுவது தான் தியாகம் தான் முக்கியம் எதை கொடுக்குறோங்கிறது எப்போ கொடுக்குறோங்கிறது எந்த விதிமுறைமே இல்லை அப்படிங்கிறார் பிறகு இது சுலபம் அதை இலை மலர் பழம் நீர் இதை பக்தியுடன் கொடுத்தால் இதுவே போதும் அப்படிங்கிறார் மனசில் பண்ணால் பத்தாதா இதை மட்டும் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் மனசு செம்மையாகிறது வரைக்கும் ஏதாவது ஒரு அது ஒரு வில்வத்தை எடுத்து போடு கொஞ்சம் ஜலத்தை எடுத்து ஊற்று போதும்பாங்க இந்த நிஷ்காம பக்திக்கு எந்த ஒரு விதிமுறையுமே இல்லை அப்படிங்கிற அர்ப்பணே முக்கியம் பிறகு கோயில் வழிபாடு மட்டும் பக்தி அல்ல எல்லா செயல்களையும் எனக்கு அர்ப்பணம் செய்வதும் பக்தி அது நிஷ்காம பக்திங்கிறார் நீ என்ன செஞ்சால் எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நீ என்ன செய்கிறேன் எனக்கு அர்ப்பணம் பண்ணிடுங்கிறார் செய்கின்ற செயல் பலன் எல்லாம் கடவுளுக்கு அர்ப்பணம் அப்படிங்கிற இது வந்து கர்மயோக பக்தி நீ எல்லா காரியம் பண்ணுற நீ பூஜையே பண்ண வேணாம்ப்பா நீ செய்கிற செயலை செஞ்சுக்கிட்டே அதை அர்ப்பணம் பண்ணிடு இது ஈஸி இல்லையா இது டுவெண்ட்டி ஃபோர் பக்தி பண்ணுறது இது இது ட்வெண்ட்டி ஃபோர் என்ன பண்ணால் அர்ப்பணம் பண்ணிடுது கடவுளுக்கு கரும்பு தென்னை கூலி வேணுமாங்கிறது மாதிரி செயரசையில் அர்ப்பணம் பண்ணுறதுங்கிறது அவ்வளவு எளிது ஒரு வார்த்தை தான் ஒரு அம்மா பண்ணால் பண்ணிச்சான் டெய்லி வீட்டில் மெழுகிட்டு இந்த சாணம் மிச்ச சாணத்தை எடுத்து கிருஷ்ணா அர்ப்பணம் எழுதி அறியுமா பக்கத்தில் கிருஷ்ணர் கோவில் இருந்துச்சு அங்கே போய் விழுந்துருமா அந்த சாணம் அவர் பார்த்துருக்கிற இரடா டெய்லி விடுகுதுன்னு சொல்லி சுத்தம் பண்ண முடியலையா பிறகு தெரிஞ்சு போச்சு அந்த அம்மா ஒன்றும் பண்ண முடியல சரி என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் மரண காலம் வந்துச்சான் அப்போ இதுக்கு மரண காலம் தெரிஞ்சிருச்சு மரணமும் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ண அர்ப்பணம் நினைச்சான் கிருஷ்ணன் செலவு சரி இது பண்ண இதில் சொர்க்கத்துக்காக இது பூ பல்லக்கம் வந்துச்சு அந்த என்னது இது வரும் புஷ்பபிமானம் வந்துச்சான் இதுவும் கிருஷ்ண அர்ப்பணம் கிருஷ்ணன் கோபத்தில் போய் வெடிச்சு அதுவும் சதரி போச்சான் சொர்க்கமே அதுக்கு தூசி இந்த அர்ப்பணம் கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணியாச்சுன்னா அப்படி ஒரு அர்ப்பண பக்தியோடு அது ஒரு நிஷ்காம பக்தி அப்படிங்கிறார் அதனால் நீ வந்து என்ன செய்கிறையோ எது செய்கிறையோ எனக்கு அர்ப்பணமாக பண்ணிட்டு போயிருங்கிறார் நீங்கள் கோயிலில் போய் உள்ளே போய் மாலை போட்டு ஐயர் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு உங்கள் கையில் ஒரு மாலையை கொடுத்து நீங்களே போடுறேன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அது மாதிரி நீ என்ன செய்கிறியோ அதை கடவுளுக்கு மாலையாக போட்டிருப்பா அவனுடைய செயல் பலன் அத்தனையும் மாலையாக போட்டுரு அப்படிங்கிறார் இது எல்லா நேரமும் பூஜை செய்வது போல் அப்படிங்கிறார் அதாவது நீங்கள் அந்த பெரிய க பெரிய தத்துவம் எல்லாம் அவருக்காக செய்கிறேன் அவருக்காக பண்ணுறேங்கிற புத்தி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க இது மாதிரி ஒரு பக்தி இல்லை பொறுத்தர் ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டில் டிரைவராக இருந்திருக்கிறார் மகாத்மா காந்தி வந்திருக்கிறார் அப்போ அவரை ஏற்றிட்டு போகிறதுக்கு இவர் இருந்த டிரைவர் ஓட்டிகிட்டு போனாராம் சாகிறது வரைக்கும் நான் காந்தி கார் ஓட்டினேன் நான் காந்தி கார் ஓட்டினேன் அது அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது நீ என்ன சொல்ல அப்போ காந்திங்கிற ஒரு பெரிய மகான் கார் ஓட்டுனதே சந்தோஷமாக இருக்குது நான் கடவுளுக்காக செய்கிறேன் கடவுள் எவ்வளோ பெரிய ஆள் இதில் எவ்வளோ சந்தோஷப்படணும் எல்லா செயலும் கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணிடு அது ஒரு பெரிய பக்தி அப்படிங்கிறார் அதனால் அந்த அர்ப்பண புத்தியோடு செய்யுது அப்புறம் என்னுடையது என்ற பாவனையை தியாகம் செய் அப்படிங்கிறார் எதை எடுத்தாலும் என்னோ என் பொருள் நான் எனது என்ற பாவனை எல்லாம் கடவுள் கொடுத்துருக்கிறார் அதை பயன்படுத்துவதற்கு கொஞ்சம் நம்மளுக்கு கொடுத்துருக்கார் அந்த பொருளை கொஞ்சம் நீ பயன்படுத்திக்கிறலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே உனக்கு உரிமை கிடையாது அதில் ஏதோ நான் வந்திருக்கேன் நல்ல உறவுகளை கொடுத்துருக்குறாரு நல்ல அப்பாவை கொடுத்துருக்காரு அம்மாவை கொடுத்துருக்காரு சகோதரர் கொடுத்துருக்காரு மனிதன் எல்லாம் கடவுளுடையது நான் அப்போது அவங்களோட வாழ்ந்துக்கிட்டுருக்கேன் அவ்வளோதான் சொத்து அவருடையது சுகமும் அவருடையதான் அப்படிங்கிற பாவனையே சொல்கிறார் நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் சாமி போகிறார் ஒரு நாலஞ்சு பேர் போகிறாங்க சாமிக்கு ஒரு என்ன பண்ணுறாங்க ஒரு வெள்ளி டம்ளரில் பால் கொடுக்குறாங்க மற்றவங்களுக்கு பித்தளை டம்ளரில் கொடுக்குறாங்க இது பித்தளை டம்ளர் அது வெள்ளி டம்ளர் ரெண்டையும் கொண்டு போக முடியுமா வெள்ளி டம்ளில் கொடுத்துருக்காரு இருக்கிறவங்க வெள்ளி டம்ளர் எடுத்துகிட்டு போக முடியாது அடுத்து சாப்பிட்லாம் இந்த உலகமெல்லாம் அவருடைய எதோ கொஞ்சம் அனுபவிக்க கொடுத்துருக்குறார் அவ்வளோ தான் அப்படிங்கிற என்னுடையது இல்லை என்ற பாவனையோடு செய்வதும் ஒரு நிஷ்காம பக்தி அப்படிங்கிறார் ஆண்டவனையே குறிக்கோளாக வச்சு வழிபடணும் எல்லா செயல்களையும் ஆண்டவனுக்கு அர்ப்பணம் செய்யணும் செய்கின்ற செயலை முழு திருப்தியுடன் செய்யணும் எல்லா பொருள்களும் அவருடையது என்ற எண்ணத்தோடு செய்வது எல்லாம் நிஷ்காம பக்தி இப்படி பக்தி செய்தால் இந்த உலகத்திலும் ஆனந்தமாக இருப்பான் இறந்த பிறகு பிறவா நிலை என்ற விதேக முக்தியையும் அடைவான் யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கும் உயர்ந்த உலகம் புகும்பர் நான் என்னுடையதங்கதை விட்டுட்டேனாலே வானோருக்கும் உயர்ந்த உலகம் மோட்சம் பிறவா நிலை அதை அடைவாய் அப்படின்னு வள்ளுவரும் சொல்லியிருக்கிறாரு அதனால் எல்லாரும் அந்த பக்திக்கும் முயற்சி செய்வோம் இந்த நிஷ்காம பக்தியினுடைய சிறப்பு என்னன்னா ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு ஒருவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி அவன் என்னை நாடி வந்துவிட்டால் அவனுடைய அனைத்து பாவங்களையும் அடியோடு அழித்து அவனை மேல்நிலைக்கு கொண்டு செல்கிறேங்கிறார் நீ ஒரு பொருளை நாடி பண்ண வேறு கடவுளை நாடி நீ என்ன பாவம் பண்ணிட்டு போ இங்கே வந்துட்டையா உன்னையை நான் காப்பாற்றிறேங்கிறார் அருணகிரிநாதருக்கு மேலே பாவம் பண்ண வேண்டிய ஆள் கிடையாது கடவுளே கதினு எவ்வளோ பெரிய மகானானார் வாழ்மையை கொள்ளக்காரன் கொலகாரன் ராமாயணத்தில் உயர்த்தி எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் உன்னை உயர்த்தி விடுவேன் அப்படிங்கிறார் நிஷ்காம பக்தியினுடைய பெருமை அப்படிங்கிறார் யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பாவம் செய்தவனாக இருந்தாலும் சரிங்கிறார் பிறகு இந்த இந்த விதி இந்த மற்ற பூஜைகள்லாம் விதி இருக்குது சில யாகம் பிராமணர் செய்யணும் சில சத்திரியன் செய்யணும் வைசியன் செய்யக்கூடாது சூத்திரன் செய்யக்கூடாது பெண்கள் செய்யக்கூடாது சண்டாளனுங்கிறது எல்லா ஜாதிகளையும் பாவம் செஞ்சு ஒதுக்கப்பட்டவனா நீ யாராக இருந்துட்டு போப்பா என்கிட்ட நிஷ்காம பக்தி பண்ணி உடனே நான் கரையேற்றி மேல் நிலைக்கு கொண்டு சொல்கிறேன் எந்த வர்ணம் எந்த ஜாதி எந்த இனம் அவனும் கிடையாது மனுஷனாக இருந்தால் போதும் இதுக்கு முன்னாடி என்ன பாவம் பண்ணியே பண்ணிட்டு போ பண்ணிட்டே நீ வந்துட்டே இல்லை உடனே மேலே தூக்கி விட்டுருப்பேங்கிறார் கடவுள் நிஷ்காம பக்தியினுடைய பெருமையை வலியுறுத்துகிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா வயசு வரும்போது கிடையாது இப்போ ஒருத்தர் கல்யாணம் ஆகணும்னு என்ன பண்ணுவார் அதுக்குண்டான பூஜை பண்ணணும் குழந்தை அதுக்குண்டான பூஜை பண்ணணும் ஒன்று தனித்தனி இருக்கு இதுக்கு அஞ்சு வயசுலேயும் பூஜை வரலாம் நூறு வயசுலேயும் நீ இந்த பக்திக்கு வரலாம் எப்போது வேண்டாலும் வரலாம் திருஞான சம்பந்தருக்கு வயசு அவ்வளவு சின்ன வயசு அப்போ தாத்தா அவர் தாத்தா இவர் குழந்த சரி சுந்தரர் பாருங்க திருமண வயசு மாணிக்கவசகர்னு நடு வயசு நால்வர்களையும் பாருங்க நாலு வயசு நாலு வீதம் எல்லோரும் நிஷ்காம்ப பக்தி தான் பெண்கள் ஏன் காரைக்கால் அம்மையார் பெண் இல்லையா சாரதாயார் பெண் இல்லையா ஏன் ஆண்டால் சில இதில் இந்த பூஜையில் அப்படி இல்லை இந்த ஹோமம்லாம் பெண்கள் பண்ணக்கூடாது இந்த மந்திரம் பெண்கள் சொல்லக்கூடாது இது சூத்திரன் சொல்லக்கூடாது இது வைசியம் சொல்லக்கூடாது இருக்கு அது சகாம பக்திக்கு நிஷ்காம பக்திக்கு வர்ணம் கிடையாது ஜாதி கிடையாது பெண் ஆண்கிறது கிடையாது பாபி நல்லதும் கேட் யாரை வந்துட்டேன்னா உடனே சரி பண்ணிடுவேன் அதனால இது நிஷ்காம பக்தியினுடைய பெருமை அப்படிங்கிறார் ஞான யோகத்துக்கு நாலு தகுதி வேணும் ஞான யோகத்துக்குள்ளே போகிறதுக்கு இந்த நிஷ்காம பக்திக்கு ஒரு தகுதியும் இல்லாமல் உள்ளே போய்ட்டு அவனுக்கு தகுதியை கொடுத்து ஞானயோகத்துக்கு அனுப்பிச்சி விட்ருவேன் ஒரு தகுதியும் இல்லாமல் பக்தி செலுத்த போகலாம் ஒரே பக்தி கடவுளை நாட வேண்டும் அந்த ஒரு தகுதி தான் மனுஷனாக இருக்கணும் அவ்வளோதான் இருந்தால் உன்னை நான் மேலேற்றி விட்டு விடுவேன் அப்படிங்கிறாரு அதனால் என்ன பண்ணுறாரு மனித உடல் எடுத்துகிட்டால் இது ஆகிறதுக்கு முன்னாடியே நீ சீக்கிரம் ஏங்கிட்ட வந்து சேரு அப்படிங்கிறார் பகவானையே லட்சியமாக கொள்ள வேண்டும் பகவானிடமே மனதை நிறுத்த வேண்டும் பகவானிடமே அன்பு வைக்க வேண்டும் பகவானுக்காகவே அனைத்தையும் செய்ய வேண்டும் பகவானை வணங்கி அவனிடம் ஷரணடைய வேண்டும் இது இந்த அத்தியாயத்தில் நிஷ்காமபக்தியினுடைய மகிமை ஈஸ்வரனுடைய சுரூபத்தை சொன்னார் ராஜவித்யா ராஜகுகியம் பொறாமையும் பொறாமல் இருக்கக்கூடாது நம்பிக்கை வேண்டும் தகுதி கடவுளின் சொரூபம் மூன்று படிகளில் சொன்னார் நான் வச்சுக்கிறேன் தங்க உதாரணம் சொன்னத பிறகு கடவுள் இந்த உலகத்தை படைத்தாலும் இதில் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறார் அவருடைய இருப்பில் இந்த அனைத்தும் இயங்கி இந்த தத்துவத்தை உணர்வதற்கு சாதனம் மோட்ச சாதனம் பக்தி அப்படின்னர் பக்தி இல்லாதவர்கள் கஷ்டப்படுவாங்க பக்தியோடு இருக்கிறவங்க சீக்கிரம் நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க அதில் மூணு விதமான பக்தி செயல் செய்வது முயற்சியுடன் கடவுளிடம் கடவுள் கடவுளை சரணடைந்து அனைத்து காரியங்களையும் செய்வது கர்மயோக பக்தி பூஜை ஜபங்கிறது உபாசனா பக்தி ஞானயோக பக்தி தத்துவத்தை விஜாரம் செய்வது பிறகு அது ரெண்டாவது பிரிச்சார் உலகப் பொருள்களுக்காக பக்தி பிறகு கடவுளுக்காக வழிபடும் பக்தி பயன் கருதிய பக்தி பயன் கருதா பக்தி சகாம பக்தி நிஷ்காம பக்தி நிஷ்காம பக்தி யார் வேண்டுமானாலும் செய்யலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய பெருமையை சொல்லி எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் இந்த பக்திக்கு வந்தவனை நான் கரையேற்றுகிறேன் என்று சொல்லி அவர் முடித்தார் அதாவது இந்த நாராயண அஸ்திரம் சொல்லி அஸ்வத்தாமன் வச்சுருப்பான் பார்த்துருக்கீங்களா மகாபாரதத்தில் வரும் அந்த அஸ்தரத்தை விட்டால் ஒருத்த கூட பிழைக்க முடியாது அதான் துரோணாச்சாரியை இறந்தவொன்னு அந்த அஸ்தரத்தை விட்டுருவான் கிருஷ்ணர் என்ன சொல்லுவேன் எல்லோரும் ஆயுதத்தை கீழே போடு போட்டு சாஷ்டாங்கம் நமஸ்காரம் பண்ணுங்கம்பார் அது எவ்வளோ வலிமை வாய்ந்த அஸ்தரம் ஒன்று செய்யாமல் போயிருந்தது பீமை மட்டும் அது எப்படி போருக்கு வந்துட்டு ஆயுதம் இல்லாமல் அப்படி அப்படி நிற்பான் ஒழுங்காக போடுன்னு போய் தனியாக போய் ஸ்பெஷலாக சொல்லுவார் அது போர் தர்மம் இதுவும் அப்படின்னு சொல்லி கீழே ஒழுங்காக அப்படி நாராயணாஸ்திரத்தை வழிபட்டோம்னு நினைப்படுது எல்லாத்தையும் அழிக்க வந்த அஸ்திரம் காப்பாத்தியம் அது மாதிரி அந்த பகவானிடம் நாம் முழுமையாக சரணடைந்து விட்டால் நம்மை அழிக்கக்கூடிய எதுவுமே அழிக்காமல் நம்மை விட்டு சென்றுவிடும் நாமும் ஆனந்தமாக வாழலாம் இது இந்த அத்தியாயத்தினுடைய சாரம் ஈஸ்வரஸ்வரூபம் ஈஸ்வரன் ஸ்வரூபத்தை அறிய பக்தி அந்த பக்தியில் நிஷ்காம பக்தி நிஷ்காம பக்தி என்பது எப்பொழுதும் எப்படியும் எப் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் அது அதனுடைய மகிமை அனைத்து பாவங்களையும் அளிக்கும் இது இந்த ஒன்பதாவது அத்தியாயத்தின் சாரம் ஹரி ஓம் தத் சத் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்திஹி ஹரிஹி ஓம் ஆதிகு குருநாத சுவாமி கி ஜை